அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கு உரிய சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே உங்கள் எல்லோருடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி இன்றைய ஏழாவது நாள் உரையை தொடங்குகின்றோம் நம்ம உடம்பில் ஆறு சக்கரங்கள் இருக்கிறது அதை ஆறு ஆதாரங்கள் என்று சொல்வார்கள் நாம் ரெண்டு நாளைக்கு முன்னால் பேசுகிற பொழுது அதை குறிப்பிட்டேன் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை அப்படின்னு ஆறு ஆதாரங்கள் சொன்ன அதுக்கு மேல உள்ளது உச்சந்தலையில உள்ளது பிரமரந்தரஸ்தானு உடம்போட உள்ளது மொத்தம் அப்ப ஏழு ஆறு ஒண்ணு ஏழு அந்த ஏழாவது இடம் ரொம்ப முக்கியமான இடம் இன்றைக்கு முழுக்க அதைத்தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம் இன்னைக்கு ஏழாவது நாள் அந்த ஏழாவது இடம் அதாவது உச்சந்தலை பிரமரந்திரஸ்தானம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது திருக்கூத்தும் சிதம்பரமும் அஞ்சு பூத திருத்தலங்களில் ரொம்ப சிறப்பான திருத்தலங்கள் சிதம்பரமும் திருவண்ணாமலையும் எல்லாமே நல்லா தான் இருக்கு அஞ்சு திருத்தலங்கள் நாம் சொல்லுகிறோம் சிவபெருமான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நீராகி இருக்கிறார் மண் திருவற்றியூர் இன்னொரு பகுதி திரு ஆரூர் திருவாரூரிலே மூலட்டானேஸ்வரர்னு பேரு திருவாரூரிலே புற்றிடங்கொண்டார்னு பேர் கடவுள் மண்ணுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய திருத்தலம் திருவாரூர் ரெண்டாவது தண்ணீர் திரு ஆணைக்காவல் திருவானைக்காவல்ல சிவலிங்கத்துக்கு பக்கத்திலே தண்ணீர் ஊற்றெடுக்கும் அப்பர் சுவாமிகள் அற்புதமா பாடுற திருத்தலம் திருவானை காவல் மூணாவது நெருப்பு திருவண்ணாமலை மார்கழி மாசம் நாலு மணிக்கு காலையில் சிவபெருமானுக்கு பக்கத்தில் அனல் அடிக்கும் மலையே நெருப்பு மலை அண்ணாமலை அருணாசலம் அருணன்ன ஒளியின் அர்த்தம் அசலம்ன மலையின் அர்த்தம் ஒளிமலை அண்ணாமலை எட்ட முடியாத மலை மூணாச்சா நாலாவது வாயு காலத்தி திருக்காலத்திலே கடவுள் காற்று வடிவமாய் இருக்கிறார் அதனால தான் அங்க இருக்கிற தீபம் அசைஞ்சுகிட்டே இருக்கும் சிவபெருமானுக்கு முன்னாலே இருக்கிற தீபம் திருக்காலத்தில் அசைந்து கொண்டே இருக்கும் நாலாட்சி அஞ்சாவது ஆகாசம் இந்த ஆகாசம் தான் எல்லாத்தையும் அடக்கி நிக்கிது ஆகாசத்துக்கு அளவே கிடையாது பூமிய பார்க்கலாம் தண்ணீரை பார்க்கலாம் அக்ஜினியே தொட்டு பார்க்கலாம் ஓரளவுக்கு பார்க்கலாம் அவ்வளவுதான் காற்ற பார்க்க முடியாது ஆகாசத்தை பார்க்க முடியாது ஆனால் எல்லாவற்றையும் தழுவி நிற்பது ஆகாசம் அது போக போக போய்கிட்டே இருக்கு எங்கே முடியுது தெரியாது அது கிடையாது அந்தம் கிடையாது அந்த ஆகாசேத்திரம் சிதம்பரம் ஒரு பெரியவர் அழகாக சொன்னார் பூமி கடைசியில என்ன ஆகும் தண்ணீர்ல போயிடும் என்னைக்குமக்கு அழிவு சுனாமியினால தான் அது என்னைக்கோ தெரியாது கழிச்சா ஐயாயிரம் வருஷம் கழிச்சா தெரியாது கடைசி மண் தண்ணிக்குள்ள போயிரும் முக்கால் பங்கு கடல் கால் பங்கு தான் மண் உலகத்தில் சரி தண்ணி என்ன ஆகும் அதுக்குள்ள ஒரு அக்னி இருக்கு வடவாமுகினு பேர் அந்த அக்னி பொங்கி வரும் தண்ணீரை பூரா உறிஞ்சிடும் அப்போ கடல் தண்ணியை அக்னி சாப்பிட்டுடும் காற்று பயங்கரமா வீசி அந்த அக்னியை அணைச்சுடும் போய் சேரும் ஆகாசத்தில் போய் சேரும் ஆகாசம் காற்ற உறிஞ்சிப்படும் கடைசி என்ன மிஞ்சும் ஆகாசம் மட்டும்தான் மிஞ்சும் அந்த ஆகாசம் அப்படியே இருக்கும் கடவுள் சிவபெருமான் அந்த நேரத்திலே அந்த வானத்திலே நின்று ஆடுவார் அந்த வானம் பூமி எல்லாம் ஒன்னாயிரம் ஆகாசம் மட்டும் மிச்சம் இருக்கும் அது போக போக போய்கொண்டே இருக்கும் அண்டங்களுக்கு எல்லாம் சிவபெருமான் காஸ்மிக் டான்ஸ் மாதிரி எல்லா அண்டங்களுக்கு சேர நின்று ஆடுவார் எம் எறை நல்வீணை வாசிக்கு மேம்பார் அப்பர் சுவாமி அந்த கடைசி காட்சி அந்த சிதம்பரம் என்பது ஆகாசேத்திரம் ஒங்கி கடைசியில் மிச்சம் இருக்கிறது ஆகாசம் அந்த ஆகாசம் சிதம்பரம் சேக்கிலார் பெருமான் சிதம்பரத்தில் போய் பாடுற பொழுது உலகளாம் உணர்ந்து அரியவன் அவன் யாரும் உணரவும் முடியாது ஓதவும் முடியாது அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நிலவு உலாவிய நீர்மணி வேணியன் தலையிலே அவனுக்கு மதியம் இருக்கிறது கங்கையும் இருக்கிறது அழகில் ஜோதிமயமானவன் ஜோதியை பார்க்க முடியாதா இல்லை நமக்காக இறங்கி வந்து அம்பலத்து ஆடுவான் அழகில் ஜோதியன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் ஏன் வாழ்த்துனா பத்தாதா வணங்கணுமா இல்ல வணங்கினா பத்தாதா வாழ்த்தனு வாழ்த்து வணங்குவான்னு போட்டார் வாழ்த்தினால் இவ்வுலகில் வாழலாம் வணங்கினால் அவ்வுலகிலும் வாழலாம் வாழ்த்தி வணங்குவான் இக பர சௌபாகியம் அருள்வாயே இசை பயில் சதாச்சரம் அதாலே இக பர சௌபாகியம் அருள்வாயே திருப்புகள் வாழ்த்தி வணங்குவான் எம்பெருமானை வாழ்த்தினால் வாழலாம் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழவேண்டி என்பது மாணிக்க வாசகர் திருவாசகம் இன்றைக்கு நம்ம சிதம்பரத்தை பற்றி சிந்திக்க போறோம் சிதம்பரத்துக்கு நாலு வாசகம் பெரிய கோயில் நடராஜ பெருமானுடைய தாண்டவம் அந்த காலத்தில் கோயில்னாலே சிதம்பரம் தான் மற்றது கெல்லாம் கோயில்னு பேர் கிடையாது சைவ பெருமக்களுக்கு கோயில் சிதம்பரம் வைணவ பெருமக்களுக்கு கோயில் ஸ்ரீரங்கம் மற்றதுக்கெல்லாம் பின்னால சேர்த்தது தான் எல்லாம் தேவாரத்தில் பாருங்க பொன்னம்பலம்னு வரும் சிற்றம்பலம்னு வரும் கோயில்னு வரும் சிதம்பரம் வராது சிதம்பரம் பின்னாலே வந்த பேர் ரொம்ப பின்னாலே சித் அம்பரம் வடமொழி பேர் சித் என்பது அறிவு அம்பரம் என்பது வெளி அறிவு மயமான வெட்டவழி சிதம்பரத்துக்கு அவ்வளவு பெருவை ஏன் தெரியுமா அங்க நடராஜாவுக்கு பக்கத்துல ஒரு ரகசியம் ஒண்ணு இருக்கு எல்லாரும் சொல்றான் சிதம்பர ரகசியம் அது என்னன்னு தெரியல சிதம்பரம்னு பேர் வச்ச ஆள் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு அதான்ண்டா ரகசியம்னு சொல்லப்படாது சிதம்பர ரகசியம்னா என்ன அர்த்தம் சிதம்பரத்துல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு அது என்ன ரகசியம் எனக்கு அந்த காலத்தில் ரொம்ப ஆசை இந்த ரகசியம் ரகசியம்ங்கிறாங்களே இதை போய் பார்த்துப்படணும் முத முத கும்பாபிஷேகம் ஆன நேரம் சிதம்பரத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டோ எழுபத்தி மூணோ அப்ப நான் போய் ரொம்ப ஆசையா தேர் நடராஜா தேர்ல வந்தார் எனக்கு ரொம்ப ஆசை இந்த தேரை இழுக்கணும்னு இழுத்த பின்னாலே ஒரு புண்ணியவான் யார் தெரியுமல்ல காசிவாசி முத்துக்குமாரசாமி தம்பிரான் சுவாமிகள் திருப்பணம் தாழ் இப்பொழுது இருக்கக்கூடிய மகாசண்ணிதான் ரொம்ப பெரியவர் யஜமான் சுவாமின்னு பேரு நான் இழுக்கிறேன் யாரோ என் தோல்ல கைய வைக்கிறாங்க திரும்பி பார்த்தா சாமி ரெண்டு பேரும் சேர்ந்து தேர் எழுத்தம் அந்த அனுபவத்தை இன்னைக்கும் மறக்க முடியாது முன்னால நடராஜா பின்னாலே முத்துக்குமாரசாமி தம்பினான் அந்த தேர் இழுத்தேன் அப்போ தேர் இழுத்துட்டு உள்ள போய் அர்ச்சகர்கிட்ட ஒரு பத்து ரூபா பணத்தை கொடுத்து விட்டு அப்ப எல்லாம் பத்து ரூபாய்க்கு மதிப்பு அதிகம் கொடுத்து விட்டு சி ரகசியத்தை காட்டுங்கன்னு ஒரு தீபாராணை காமிச்சு இதான் ரகசியம்ட்டாரு என்னங்க ரகசியம்ங்கிறீங்க அந்த ஒரு மாலை போட்டிருக்குல்ல அதான் சிதம்பரம் ரகசியம் போங்கன்ட்டாரு மாலைக்கு பேர்கசியம் எங்க மதுரையில ஆயிரமால இருக்கு எங்களுக்கு ஏகப்பட்ட ரகசியம் எல்லாம் இருக்கணும் ஒன்னும் புரியலையே ஒன்னும் புரியலை வந்துட்டு ராமலிங்க வல்லர் பெருமான் விளக்கினார் எது ரகசியம் நீரை பார்க்கலாம் மண்ண பார்க்கலாம் ஆகாசத்தை பார்க்க முடியுமோ முடியாது தலையணி வந்து பார்த்தா கூட தெரியுமே தவிர ஆகாசம் தெரியாது என் கண்ணுக்கு இடைப்பட்ட வெளி அதுக்கு பேரு ஆகாசம்னு பேரு வெளிய பார்க்க முடியுமோ பார்க்க முடியாது பார்க்க முடியாதது வெளி அந்த வெளிமயமா இருப்பது நடராஜா அதனாலதான் அது ரகசியம்னா நீ பார்க்க முடியாது நீ உணரக்கூட முடியாது வெளி என்பது என்ன நான் இப்ப கையை நீட்டுறேன் கையை நீட்டினால் வெளி அந்த அளவுக்கு இடையூறு படுத்தப்பட்டு விட்டது அவ்வளவுதானே வெளிய யாரும் பார்க்க முடியாது என்ன தெரியுமா நத்திங் பட் ஸ்பேஸ் அண்ட் லைட் ஒளியும் வெளியும் தான்டா கடைசி அங்க போற பொழுது சொர்க்கத்துக்கு போகலாம் ரம்பை இருப்பா ஊர்வசி இருப்பா திலோத்தமை இருப்பா வெள்ளையானை இருக்கும் அதெல்லாம் வெறும் கதை நமக்கா சொன்ன கதை அங்க என்ன இருக்கும் ராமலிங்க சுவாமி சொல்றார் ஒளியும் வெளியும் தாண்டா இருக்கும் மனசு நிம்மதியா இருக்கும் ஒளியில் விளைந்த உயர் ஞானத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அநாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாலை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகமாறு உடை தேசிகனே கந்தர அலங்காரத்துல உள்ள பாட்டு வெறும் வெளி ஒளி அதுக்குத்தான் சொர்க்கம்னு பேர் அங்க எந்த கஷ்டமும் இருக்கான் அந்த வெளியும் ஒளியும் சிதம்பரத்தில் இருக்கு அதுதான் இன்னொன்னு சொன்னார் சாமி வடிவம் நடராஜாவை பார்க்கலாம் அது உருகியத்தை கேட்கலாம் அது அரு பார்க்க முடியாது இருக்கும் அது அரு உரு உருவா இல்லையா ஒருதான் ஏதோ ஒரு வடிவம் இருக்கு ஆனா பண்ணா அதான் தெரியல அப்போ அருவும் உருவும் அரு மூணையும் சிவலிங்கத்தை அங்கே பார்க்கலாம் அதே மாதிரி திருப்பெருந்துரையிலையும் பார்க்கலாம் நம்ம சைவ சமயத்தில் மூணு கோயில்களுக்கு ராஜ மரியாதை உண்டு ஒரு கோயில் திருப்பெருந்துறை இன்னொரு கோயில் உத்தரகோஷ வங்கை கோயில் சிதம்பரம் இந்த மூணும் மாணிக்க பெருமானோடு மிகவும் சம்பந்தப்பட்டவை என்ன பெருமை திருப்பெருந்து தெரியுமா நீங்க எந்த கோயில் சைவ கோயில் திருப்பள்ளி எழுச்சி பாடினாலும் திருவாசகத்தில் மாணிக்க பெருந்தகை பாடிய அந்த திருப்பள்ளி எழுச்சியத்தான் பாடணும் நம்ம பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி வேற எந்த திருப்பள்ளி எழுச்சியும் கிடையாது திருமுறைகளில் ஒரே திருப்பள்ளி எழிச்சி பாண்டது யாரு மாணிக்க வாசக சுவாமி போற்றி என் வாழ் முதல் ஆகிய புலர்ந்தது பூங்கலற்கணி துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுக தெமக்கருள் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் கமலங்கள் மலரும் தன் சூழ் திருப்பெருந்துரை சிவபெருமானே ஏற்று கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எங்க பாடினாலும் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே தான் மாத்தி சிங்கப்பூர் உரை சிவபெருமானேன்னு பாட முடியாது ஒன்னாய் ராத்திரி கோயில சாத்துற பொழுது சீரார் பவளங்கால் முத்தங்கையிறாக ஏராறும் பொற்பலகை ஏறி நாராயணன் உத்தரகோஷமங்கை அமுதின் அருள்தாள் இணை பாடி போரார் வேல் கண் மடவீர் பொன்னூசலாடாமோன் அம்பாளையும் சாமியையும் பள்ளி ஊஞ்சல் பாட்டு பாடித்தானே முடிக்கிறான் இந்த திரு உத்தரகோஷமங்க பாட்டுத்தான் படிப்பான் சரி நம்ம ஊர்ல பல்லாண்டு பாடணும் பகவானுக்கு பல்லாண்டு பாடணும் பெரியாழ்வார் மதுரையில பல்லாண்டு பாடினார் சேந்தனார் சிதம்பரத்துல பல்லாண்டு பாடினார் மன்னுகில்லை வளர்கனம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்ணன் அடை உமையாள் கோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்கடல் சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆளிக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் நட்டம்னா என்ன லாப நஷ்டம் இல்லை பாலித்து நட்டம் நடனம் அதான் நட்டம் பாலித்து அந்த நடனத்தை பார்க்காத்துத்தான் நட்டம் நடனத்தை பார்த்தால் லாபம் பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே அது என்ன பயில வல்லானுக்கே தினம் ஆடிக்கிட்டு இருக்கானா விடாம ஆடிக்கிட்டு இருக்கானா பயில்வது என்பது மீண்டும் மீண்டும் படிப்பது பாலித்து நட்டம் பயில வல்லான்னுக்கு பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு யாருக்கு சிதம்பரம் நடராஜாவுக்கு தேர் எழுக்கிற பொழுது அதனால இந்த மூணு ஊருக்கு ரொம்ப சிறப்பு இன்னொரு சிறப்புன்னு தெரியுமா ஒரு ஆள் அமெரிக்காவிலேருந்து ரொம்ப நாளைக்கு முன்னால சிதம்பரத்தில் வந்து ஏதோ கணக்கெல்லாம் போட்டு பார்த்தார் என்னமோ கணக்கு போடுறாரு நடராஜா உலகம் என்ற உருண்டையின் நடு புள்ளி இப்போ சிதம்பரத்துல நடராஜா விக்கிரகத்தை எங்க வச்சிருக்கிறானோ அந்த இடம்னு கண்டுபிடிச்சார் ஏதோ ஒரு கணக்கு அவருக்கு எப்படி கண்டுபிடிச்சாரு உலகத்தினுடைய பரப்பளவு அதெல்லாம் எனக்கு தெரியாது நடுவு புள்ளி இங்கே தான் இருக்கணும் அது இந்தியாவில் இருக்கணும் தென்னிந்தியாவில் இருக்கணும் சிதம்பரத்தில் இருக்கணும் கணக்கு போட்டுக்கிட்டே வந்தாரு கோயிலுக்குள்ள இருக்கணும் கோயிலுக்குள்ள எந்த சந்நிதி நடராஜா சந்நிதி நம்ம ஆளு அந்த காலத்தில் கண்டுபிடிச்சு அங்கே நடராஜாவை உட்கார வச்சு ஆடை விட்டுருக்கான் ஆடை விட்டுருக்காங்க அவர் ஆடுறாரு நம்ம அதை சொல்றோம் இங்க சொந்த ஒரு தேவகோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு தேவகோட்டையில ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்போ இசை தமிழில் கிடையாது தெலுங்குல பாடணும் இல்ல பெரும்பகுதி தெலுங்கு தான் இல்லைன்னா வேற கன்னடத்தில பாடணும் தமிழ்ல இசை கிடையாது அப்படின்னு ரொம்ப பேரு பாடின காலம் கேட்க போ நவங்க போற முன்னால உட்கார்ந்து ஏதோ அவங்க சங்கீதம் தெரிஞ்சா பரவாயில்ல சங்கீதம் தெரியாட்டி என்ன செய்வாங்க அடுத்தாப்பில் உள்ள ஆளு தலையாட்டினா இவங்களும் தலையாட்டி அவர் கையை தட்டினா இவங்களும் கையை தட்டி வேற என்ன பண்றது அப்படி ஒரு காலம் இருந்துச்சு ராஜாஜி கல்கி கல்கி சதாசிவம் எம் எஸ் சுப்புலட்சுமி ராஜா சார் அண்ணாமலை இத்தனை பேரும் சேர்ந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தனியா ஒரு தமிழ் இசை பள்ளியை உண்டாக்கி ஒரு கச்சேரி வச்சாங்க எம்எஸ் சுப்லட்சுமி அம்மா மூணு மணி நேரம் அவ்வளவு தமிழ் பாட்டா பாடினாங்க தேவாரன் திருவாசகன் திருப்புகள் அருமையான பாட்டு ரொம்ப அழகான பாட்டு பாபநாச சிவன் பாடின பாட்டு எல்லா பாட்டும் அழகா பாடினாங்க மூணு மணி நேரம் கச்சேரி ஒரு பாட்டு கூட வேற எந்த மொழி பாட்டும் கிடையாது எல்லாருக்கும் புரியணுமே அப்ப அப்போ நம்ம கல்கி எழுதினார் கல்கி பத்திரிகையில கல்கி பத்திரிகையில கல்கி எழுதுகிறார் சென்ற வாரத்தில் உலகத்தின் கவனம் இரண்டு கோட்டைகளின் மீது இருந்தது ஒன்று மாஸ்கோ கோட்டை இன்னொன்று தேவகோட்டை எப்படி மாஸ்கோ கோட்டை எங்கே இருக்கு இந்த சின்ன தேவகோட்டை எங்கே இருக்கு கல்கி அற்புதமா எழுதுவார் பொன்னியின் செல்வன் எடுத்தால் வைக்க முடியாதுங்க அப்படி எழுதுவார் இப்பவும் அப்படி இருக்கதை படிக்கிறதுக்கு அந்த மாதிரி மாஸ்கோ கோட்டையில் போய் அகப்பட்டு கொண்டு விட்டார் இரண்டாவது உலக யுத்தம் நல்ல நேரம் 39 ஒன்பது டு நாற்பத்தி இது 42 ரெண்டு கடைசியில் அதனால ஹிட்லர் போய் மாட்டிக்கிட்டா அங்கே அது இரண்டாவது தேவகோட்டையில் தமிழிசைக்காக ஒரு பெரிய பள்ளியை உண்டாக்கி அப்பொழுது எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் மூன்று மணி நேரம் தமிழில் கச்சேரி செய்தார்கள் உலகத்தின் கவனம் இரண்டு கோட்டைகளின் மீது இருந்தது ஒன்று மாஸ்கோ கோட்டை மற்றொன்று தேவகோட்டை எப்படி இருக்கு எங்க ஊர் நான் சொல்லாம இருப்பேன்னா ஏன் சார் அதுக்கு நடராஜாவுக்கு என்ன சம்பந்தம் ஏன் இதை சொன்னீங்க அப்படிங்கிறீங்களா அப்போ டாக்டர் அழகப்ப செட்டியார் ஒரு பெரிய வள்ளல் அழகப்பா கல்லூரிய அறக்காசு கூட சொத்து இல்லாம அவளதையும் வாரி கொடுத்த ஒரே வள்ளல் அழகப்ப செட்டியார் இறந்து போற பொழுது அவர் பேருக்கு எந்த சொத்தும் கிடையாது எல்லாம் கல்லூரிக்கு எழுதி வச்சாச்சு எல்லாம் கல்லூரி ஒரு வீடு இருந்தது முரட்டு வீடு சுட்டி இந்த தெருவுக்கும் அந்த தெருவுக்கும் வீடு பெண்கள் கல்லூரி முதல்வர் வந்தார்கள் ஐயா நம்ம குழந்தைகளுக்கு ஹாஸ்டலுக்கு இடம் இல்ல அப்படியா வக்கியில கூப்பிடு கூப்பிட்டாச்சு பரம்பரை வீடு ஹாஸ்டல் எழுதி கொடுத்தாச்சு இவரு வாடகை வீட்டில் போய் உட்கார்ந்து இருந்தாரு சென்னையில வேப்பேரியில செத்ததெல்லாம் வாடகை வீட்டில் எல்லாத்தையும் கொடுத்த வள்ளல் அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த மகாநாடு நடந்த பொழுது ஒரு தமிழிசை பள்ளி உண்டாக்கிய பொழுது ஒரு விக்கிரகத்தை பறிச்சு கொடுத்தார் அது என்ன விக்கிரகம் நடராஜ விக்கிரகம் நடராஜ விக்கிரகத்துக்கு என்ன சிறப்பு வந்திருந்த பாராட்டினார்கள் என்ன சார் நடராஜா விக்கிரகம் எங்க இல்லை இதுக்கு என்ன பாராட்டு எல்லா இடத்துலயும் இருக்கா நடராஜா என்ன தெரியுமா நடராஜா புலி தோல் ஆட கட்டி இருக்கார் இந்த புலிக்கு வால் இருக்கு வால் தொங்கணுமா விரப்பா இருக்கணுமா புலி செத்து போச்சு அப்புறம் தானே உரிக்க முடியும் தோலை தோலை தனியா உரிச்சு அதுக்கு என்ன உயிரா இருக்கும் அப்ப வால் என்ன ஆகணும் தொங்கணுமா இல்லையா அந்த சிற்பி வால் தொங்காம வெறப்பா இருக்காப்பல பண்ணிட்டான் எல்லாரும் பாராட்டினார்கள் ஏன் தெரியுமில்ல வால் எப்ப வெறப்பா இருக்கும் இந்த உடுத்தி இருக்கிற ஆள் வேகமா சுத்துனாருன்னா வால் விரப்பா இருக்கும் சரிதானா நடராஜா ஆடிக்கொண்டே இருக்கிறார் என்று காட்டுவதற்கு தொங்க வேண்டிய வாளை வெறப்பாக வைத்து ஒரு அடையாளம் காட்டினான் அதனாலே அந்த சிற்பத்துக்கு அவ்வளவு பெருமை நம்மளும் எவ்வளவு கிட்டிகாரம் பார்த்தீங்களா வால் செத்த புலி தொங்கத்தானே வேணும் நான் ஒரு வாளை கட்டிக்கிட்டு நடராஜாவுடைய பாருங்க அதுதான் நடராஜாவினுடைய ஆட்டம் அந்த ஆட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது அப்ப இந்த உடம்பு மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம் மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம் நம்ம உடம்பு உட்கார வச்சு பார்த்தா அப்படியே சிவலிங்கம் என்ன சார் சிவலிங்கம்ங்கிறீங்க இடுப்பு வரைக்கும் உள்ளது கீழே உள்ள பிரம்ம பாகம் இடுப்புக்கு மேல கழுத்து முடிய உள்ளது விஷ்ணு பாகம் இந்த தலை மட்டும் மேலே உள்ள சிவலிங்கம் பானம் சிவலிங்கம் இருக்கல்ல மேல தலை இது மட்டும்தான் சிவ வடிவம் பிரம்ம பாகம் விஷ்ணு பாகம் இது சிவனுடைய பாகம் பட்னத்து சுவாமி திருவற்றியூருக்கு போனார் கடைசி காலம் எல்லாம் போதும் கடவுளே எனக்கு வாழ்ந்த வாழ்க்கை போதும் நடந்து நடந்து என் கால் ஓஞ்சி என்ன பெற்று பெற்று பல தாய்மார்கள் ஓய்ந்து விட்டார்கள் என்ன படைச்சு படைச்சு போச்சு என்னை எரிச்சு எரிச்சுனாலே எல்லா போச்சு மண்ணு பூரா வெப்பமா போச்சு எல்லாம் எனக்கு போதும் மண்ணு தணலார வானும் புகையார என் நிறைய தாய்மார் இழைப்பார பண்ணு மயன் கையாரவும் அடியேன் காலாரவும் கண்பார் எனக்கு கால ஆரணும் என்ன கொஞ்சம் பார்க்கப்படாதா எனக்கு போதும் எடுத்த ஜனனம் போதும் யாரு சொல்றா பட்னத்து சாமி கண்ணீர் விட்டு அழுதார் திருவற்றியூருக்கு போனார் எம்பெருமான் சொன்னார் எந்த இடத்திலே பேய் தித்திக்குமோ அங்கே உனக்கு மோட்சம் பேய்கரும்ப கடிச்சு இழுத்தார் கசப்பான கரும்பு இனித்தது ஓ இந்த ஊர்ல தான் நமக்கு மோட்சம் திருவற்றியூர் கடற்கரை மண்டல்லாம் சிங்கம் என்று வல்லமான் பாடுகிறார் இப்பங்க ஒரு முக்கியமான இற்றியூர் கடற்கரை குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள் பட்டனத்து சாமி பக்கத்துல போனார் என்னையும் விளையாட்டுல சேர்த்துக்கிறீங்களா மனுஷன் மனசளவுல குழந்தையா மாறினாத்தான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் இல்லைன்னா கஷ்டமா தான் இருக்கும் குழந்த விளையாடுறார் சேர்த்துக்கிறார் சாமி உனக்கு என்ன விளையாட்டு தெரியும் எனக்கு பல விளையாட்டு தெரியும் உங்களுக்கு தெரியாத விளையாட்டு எனக்கு தெரியும் சித்து விளையாட்டு எனக்கு தெரியும் அது என்ன சாமி இந்த பரு குழியை தோண்டு என்னை உள்ள போடு இந்த சாடு இந்த மூடியை போட்டு மூடு நான் வேற இடத்துல வந்துடுவேன் அது எப்படி சாமி வருவேன் போடு பார்ப்போம் குழியை தோண்டி இவரை உள்ள போட்டு மேலே ஒரு சால் அதை போட்டு மூடி விட்டாங்க நிமிஷம் ஆனால் சாமி அங்கே வந்து நிற்கிறாரு தேவ் சரியான விளையாட்டாக இருக்கு நமக்கு தெரியாத விளையாட்டு சாமி ஒரு எட்டு மணி ஒன்பது மணி ஆச்சு என்ன சொன்னார் தெரியுமா வீட்டுக்கு போங்கப்பா மணி ஆகி போச்சு ஒண்ணு செஞ்ச என்ன மட்டும் புதைச்சிட்டு திருவற்றியூர் கடற்கரை தோன்றினார்கள் புதைத்தார்கள் கழுத்து வரைக்கும் மண்ணுக்குள்ள தலை மட்டும் வெளியில் பிரம்மபாகம் விஷ்ணு பாகம் எல்லாம் மண்ணுக்குள்ள சிவபாகம் பானம் தலை மட்டும்பதரை தூக்கிட்டு ஓடி வந்தான் என்னடா திறந்திருக்க சாமி உங்களுக்கு பசிக்குமேன்னு நான் சாதம் கொண்டாந்தே அவங்க அம்மா சாதத்துல தண்ணி விட்டு வச்சிருக்கான் நீராக்காரம் கொண்டாந்துட்டான் பையன் நல்லா புளிஞ்சான் மோறு விட்டான் சாமி நான் சாப்பிடறியா சாமி சிரிச்சாரு மூணு கவலம் கொடுத்தான் மூணு கவலம் சாப்பிட்டான் போது கவலம் சாப்பிட்டான் சாமி ஒரு பார்வை பார்த்தார் உனக்கும் முடிஞ்சு போச்சு எனக்கும் கணக்கு முடிஞ்சு போச்சு இந்த சின்ன வயசுல ஞானத்தினாலே உனக்கும் கணக்கு முடிஞ்சு போச்சு என்ன பண்ற எனக்கு முன்னால படுத்துக்கோ முன்னால பையன் படுத்தான் இவர் தலை மேல பையன் படுத்து இருக்கான் முடிஞ்சது விடுஞ்சுது எல்லாரும் போய் பார்க்கிறாங்க ஒரு சிவலிங்கமும் நந்தியும் இருக்கு இவர் சிவலிங்கம் அந்த பையன் நந்தி பட்டினத்து பிள்ளை சிவலிங்க வடிவர பாடியிருக்கும் பாமாலை கொள் திருவற்றியூர் மேவி வாள்குமர நாயகா அருளே சிறியனேன் ஆனவ இரு ஓடவே சிறுபறை முளைக்கி அருளே திருவற்றியூர் பிள்ளை தமிழ் பட்டினத்துவலிங்க வடிவுற சொல்றார் திருமூலர் உடம்பே சிவலிங்கம் தாண்டா மானுடர் வடிவு சிவலிங்கம் மானுடர் வடிவு சிதம்பரம் அதனாலதான் திருமூலர் பின்னாலேங்கிறாங்க இன்னொருத்தர் சொல்றார் இந்த பாட்டெல்லாம் இடைச்செருகலுங்கிறார் நமக்கு இந்த சண்டை எல்லாம் வேண்டாம் அவருடைய உடம்பு சித்தம்பரம் சித்தென்ன அறிவு சத் சித் ஆனந்தம் சத் என்பது என்று வெறுக்கக்கூடிய உண்மை பொருள் சித் என்பது அறிவு ஆனந்தம் என்பது பெருமகிழ்ச்சி இப்போ சித்தம்பரம் அறிவு வெளி உடம்பு முழுக்க அறிவு மானுடர் ஆக்கை வடிவு சதாசிவம் சதாசிவத்துக்கு அஞ்சு முகாம் அது பின்னால வரப்போகுது மானுடர் உடம்பு சதாசிவ வடிவம் மானுடர் நடராஜா நின்னுட்டா நம்ம எல்லாரும் அப்படியே இமயமலையில பணியில ஏதாவது கொண்டே உள்ள போட்டா வெறச்ச உடிக்க நிக்குமா அது மாதிரி தான் நம்மளும் நிக்கணும் கூத்து அவர் ஆடுறது அவருக்கு பேரு கூத்தாடி அறிவாளி காலத்தில் அவர் இருந்தார் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால அப்போ எஸ் ஜி கிட்டப்பா சின்ன பிள்ளையா இருந்த காலம் ஒரு கேஸ் வந்துருச்சு கோர்ட்டுக்கு கிட்டப்பா கோர்ட்ல போய் நிக்கிறார் எதிர்கட்சி வக்கீல் ஜார்ஜ் ஆர்டன் பெரிய கட்டிக்கார வக்கீல் இவரை குறுக்கு கேள்வி கேட்கிறார் கிட்டப்பாவி என்ன பெரிய பாவம் நடிக்கிறாராம் கேள்வி உன் பேர் என்ன கிட்டப்பா உங்க அப்பா பேரு அப்பா பேரை சொன்னாரு உங்க அப்பாவுக்கு என்ன தொழில் அவர் நாடக நடிகர் கூத்தாடியா இது எப்படி இருக்கு நாடக நடிகர் உடனே போய் கூத்தாடு அப்பா உங்க அப்பாவை படிக்க வைக்காம கூத்தாடிய ஆக்கினாரு அவரு உங்க அப்பாவுக்கு அப்பா அவர் என்ன தொழில் பண்ணாரு ஒரு பார்வை பார்த்தா அவர் வக்கீலா இருந்தார் ஆடி போச்சு இவருதான் வக்கீல் அவர் வட்டியெல்லாம் இருந்தாரோ இல்லையோ வேற விஷயமா கூத்தாடி நாடக நடிகன் அந்த காலத்தில் அப்படித்தான் யாரும் பொண்டு கொடுக்க மாட்டாங்க இப்போ சிவபெருமான் யாரு பழங்கூத்தாடி பழைய மன்றாடி இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப நாளா ஆடிக்கொண்டிருக்க கூடிய பழைய மன்றாடி திருமூலர் ரொம்ப அற்புதமா சொல்றார் இந்த திருக்கூத்தை பாருங்கள் பார்த்து விட்டு எல்லோருக்கும் சொல்லுங்கள் சொன்னாலே தொள்ளாயிரத்தி ஏழாவது பாட்டு பொற்பம் காணலாம் ரொம்ப எளிமையான பாட்டுகள் இன்னைக்கு எல்லாம் காணலாம் நடராஜாவுடைய தூக்கிய திருவடியை பார்க்கலாம் புத்திரர் உண்டாகும் நல்ல பிள்ளைகள் பிறக்கும் பொற்பாதத்து ஆணையே செம்பு பொன்னாகிடும் உடம்பாகிற செம்பு களிம்பேறக்கூடிய செம்பு ஆணவ களிம்பு ஏறக்கூடிய இந்த ஆன்மா பொன்மயமாக மாறி போய்விடும் பொற்பாதம் காண திருமேனி ஆகிடும் மேனி திருமேனியாகிவிடும் திருமேனின்னா யாரை சொல்லுவோம் கடவுளைத்தானே சொல்லுவோம் மனுஷனுக்கா திருமேனிம்போ இது கருமேனி திருமேனி இல்லை இது கருமேனி கருவினால வந்த மேனி கருப்பான மேனி இடையினம் போட்டாலும் சரி வல்லினம் போட்டாலும் சரி அவ வசதி கருமேனி தானே ஆனா அது திருமேனி பாரதியார் ஒருவேளை பார்த்தா தெரியுமா தமிழ்நாட்டை பார்த்து பாடுற பொழுது திருமேனின்னு பாடினார் கடவுளா தமிழ்நாடு கடவுளாம் திருமேனின்னு போடுறார் காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வைகை நதி என ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு திருமேனி செழித்த தமிழ்நாடா கடவுள் திருமேனிங்கிற மாதிரி எங்க தமிழ்நாட்டுக்கு திருமேனி ஆமா திருமூலருக்கு பிடிச்ச நாடு ஏது தெரியுமா தென் நாடு அது பின்னாடி வர்றேன் இது மாதிரி ஒரு நாடு கிடையாதுங்கிறாரு திருமூலர் திருமந்திரத்தில் அதுக்குள்ள வர்ற பொதங்கானமேனி ஆகிடும் பொறுப்பாதம் நடனம் சிந்தனை சொல்லுமே அதை பற்றி எல்லோருக்கும் சொல்லுங்கள் சக்தி அருள் கிடைக்கும் திருநடனம் கும்பிட்டால் சக்தி அருள் கிடைக்கும் சொல்லும் ஒரு கூட்டில் புக்கு சுகிக்கலாம் நீ நினைக்கிற உடம்பு எடுக்கலாம் அதான கூடு இது உள்ள இருக்கிற பறவை தானே சொல்லும் ஒரு கூட்டில் புக்கு சுகிக்கலாம் நல்ல மடவார் நயந்துடனே வரும் நல்ல பண்டாட்சி கிடைப்பா சிதம்பரத்தை கும்பிட்டா நல்ல மடவாள் மகிழ்ச்சியோட உன் கூடவே வருவா நல்ல மனைவி ஏன் தெரியும் கிடைக்கலன்னா வாழ்க்கை பூராவுமே போயிடும் பழைய பாட்டு நம்ம ஐவையாருடைய பாட்டு நீர் நீர்லா நெற்றி பால் நெய் இல்லா உண்டி பால் சாப்பாட்டில் ஒரு கரண்டி நெய்யாவது ஊற்றி சாப்பிடணுமா ஆயுர்வேதம் சொல்லுது ஒரு நாளைக்கு ஒரு கரண்டி ஊற்றி சாப்பிடுது நீங்க பாட்டுக்கு எனக்கு கொலஸ்ட்ரால் கூடாது ஒரு கரண்டி நெய் ஊற்றி சாப்பிடலாமா நீர் இல்லா நெற்றி பால் நெய் இல்லா உண்டி பால் ஆறு இல்லா ஊருக்கு அழகு பால் ஆறு இல்லைன்னா அந்த ஊருக்கு அழகு பால் ஆயிடுது உடன்பிறையா தங்க தெரியுது நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் இனிமே நாம் இருவர் நமக்கு எதற்கு மற்றொருவர் அப்படின்னு சொல்ல போறான் இனிமே அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காது உடன்பிரல்லா உடம்பு பால் பாலே மட கொடி இல்லாம இல்லைன்னா அந்த வீடு பாலா போயிடும் யாரு அப்ப யார் பாட்டு நல்ல மடவார் நயந்து உடனே வரும் சொல்லிடும் பாச சுடற்பாம்பு நீங்கிடும் பாசம் என்ற பாம்பு ஓடி போய்விடும் சொல்லும் திருக்கூத்தின் சூற்று மந்தானே பார்த்தால் திருக்கூத்தை எண்ணினால் இதெல்லாம் கிடைக்கும் திருக்கூத்த பார்த்தா என்ன செய்யணும் நடராஜாவை வச்சு ஒரு பூவும் தண்ணி இருக்கும் போடு புண்ணியன் ஜெய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு கொஞ்சம் பூ கொஞ்சம் போல தண்ணி வேற ஒன்று வேண்டாம் அவர் ரொம்ப கேட்கலை இருக்க பூவெல்லாம் கொண்டாந்து கொட்ட சொல்லலை புண்ணி அது யாருக்கு புண்ணியம் பண்ணவனுக்குத்தான் அது கிடைக்குமா புண்ணியன் ஜெய்வார்க்கு பூ பூ உண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலை பாவிகள் திறாறுவாருங்க அழுக்காறு என ஒரு பாவி திருச்செட்டு தீவுளி உயித்து விடும் திருவள்ளுவர் பொறாமைய திட்டன மாதிரி இந்த பூஜை பண்ணாதவன பாவினு திட்டாரு திருமூலர் நமக்கெல்லாம் எத்தனை பேருக்கு அந்த பட்டம் போது தெரியல புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணெலி பாவிகள் எம்மான் இறைவனை நன்ன அறியாமல் நழுவுகின்றாரே இப்படி எல்லாம் கொடுத்து கடவுள்கிட்ட வராம நழிவி போறான் திரும்பவும் விழுந்துருவானே நடராஜாவை நடராஜா இப்ப சொன்னிங்க வடிவம் உடம்புல ஒவ்வொரு பகுதி நடராஜா சொல்ல போற நடராஜா வடிவமே அஞ்சலு நடராஜா எங்க இருக்கார் இது கூடதான் உட்கார்ந்து இருக்கார் வேற எங்கையும் கிடையாது இதுக்குள்ள உட்கார்ந்து இருக்க கொப்பூலுக்கு கீழே அக்னி மண்டலம் கொப்பூலுக்கு மேல அந்த பூர்வ மத்திய ஸ்தானம் வரைக்கும் சூரிய மண்டலம் பூர்வ மத்திய ஸ்தானத்தை தாண்டி போன சந்திர மண்டலம் எம்பெருமான் இருப்பது இதயத்தில அநாகதானம் அதுக்கு ராஜா நடராஜா இங்க தான் ஆடிக்கொண்டிருக்கிறார் அதுக்காகத்தான் விபூதி எங்க பூசுறோம் இங்கேயும் பூசி வைக்கிறோம் அவருக்கு சேர்ந்து இருக்கட்டுமேனு அவரை பார்த்தா என்ன தெரியணும் இது ஒரு கோயில் இதுவும் கோயில் அதுவும் கோயில் வெளியில் பார்க்கறது படமாடும் கோயில் இது நடமாடும் கோயில் அவ்வளோதானே அதுக்கு ஒரு பாட்டு இதில் வைக்கிறார் நீ படமாடும் கோயிலுக்கு கொடுத்தா அது நடமாடும் கோயிலுக்கு வராது நடமாடும் கோயிலுக்கு கொடுத்தா படமாடும் கோயிலுக்கு வரும் என்ன சார் என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு நடமாடும் கோயில் நீங்களும் நானும் படமாடும் கோயில் நம்ம கோயில் ஒரு படத்தை வச்சு கும்போம் ஒரு விடுத்திக்க சொல்றேன் பழனியில ஒருத்தர் ஆயிரம் ஆழ பழம் வாங்கினார் வாங்கி பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ண ஏற்பாடு பண்றார் அவர் இருக்கிறது கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல வாங்கினாரா இந்த பழனிக்காரர் முடியல ஒரு கணக்க பிள்ளைய விட்டு ஆயிரம் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு போனார் கோயம்புத்தூர்ல இருந்து அந்த காலம் வண்டி கட்டி கணக்கப்புள்ள ஆயிரம் வாழைப்பழத்தை எடுத்து போட்டு பழனிக்கு வந்துகிட்டு இருக்கார் பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணணும் ஆயிரம் வாழைப்பழம் திண்டுக்கல் சிறுமலை பழம் அபிஷேகம் பண்ணணும் ரொம்ப அருமையா இருக்கும் அதுல பஞ்சாமிரதம் பண்ணனா ஒரு மாசம் இல்ல ஆறு மாசத்துக்கு நல்லா இருக்கும் பிரிட்ஜுல வைக்காம அப்படிப்பட்ட பழங்கள் வாங்கி கொண்டுகிட்டு வரார் பொள்ளாச்சி தாண்டி உடுமலை தாண்டி மடத்துக்குளம் தாண்டி எது தாப்புல தூரத்துல தெரியுது மாட்டு வண்டி வண்டி வந்துகிட்டு இருக்கு அந்த காலம் பக்கத்துல ஒருத்தர் மயக்கம் போட்டு கிடக்கிறான் இவர் வண்டியை விட்டு கணக்கப்புள்ள கீழே இறங்கிட்டார் ஐயோ பாவன் எவனோ கிடக்கிறான் வந்து முகத்துல தண்ணியை என்ன வியாதி வியாதி இல்ல பிணி நமக்கு வர்ற பிணி என்ன பிணி காலம்பறை அஞ்சு மணிக்கு வரும் ஒரு கப் காப்பியை ஊத்துவோம் காலம்பறை எட்டரை மணிக்கு வரும் நாலு இட்லி ரெண்டு தோசை ஒரு பொங்கல் மூணு வடை போடுறோம் மத்தியானம் ஒரு மணிக்கு திரும்ப வரும் எவ்வளவு சாப்பாடு அவ்வளவு சாப்பாடு சாப்பிடறோம் ரெண்டு வகை ரசம் ஒரு சாம்பார் மோர்கொழம்பு அவியல் வடை என்னத்துக்கு ஆகுறது சாயங்காலத்துக்கு வரும் ஒரு நாலு வடை காப்பி ராத்திரிக்கு பிணி வரும் அதுக்கு ஏதோ சாப்பாடு சில பேர் டிவி பார்த்துக்கிட்டு இருக்க போதெல்லாம் பிணி வந்துகிட்டே இருக்கும் உள்ள போய்கிட்டே இருக்கும் பசி பிணின்னு அதுக்கு பேரு பசிக்கு என்ன பேரு பிணி என்ன மருந்து கொடுத்தாலும் திரும்ப திரும்ப வரும் ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய் ஒண்ணும் கிடையாது ஆயிரம் வாழைப்பழம் ஆண்டவனுக்குரிய ஒரு வாழைப்பழத்தை எடுத்து உரிச்சு வாயில வச்சார் ஆண் வாய திறந்தான் போயிடுச்சு இரண்டாவது பழத்தை வாயில வச்சார் சாப்பிட்டான் கண்ணை முடிச்சுக்கிட்டான் மூணாவது பழத்தை வாயில வச்சார் சாப்பிட்டான் தலையை தூக்கினான் நாலாவது பழம் எந்திரிச்சு உட்கார்ந்தான் அஞ்சாவது பழம் எந்திரிச்சு நிக்கிறான் ஆறாவது பழம் வாங்கினான் சாப்பிட்டான் நன்றி போயிட்டான் மருந்து எப்படி வேலை பார்க்கறது பாத்தீங்களா நம்மள்தான் யாதிக்கு மாத்திரை போடுறான் தலைவழிக்கு ஒரு மாத்திரை தடுமனுக்கு ஒரு மாத்திரை தப்பி தவறி தர்மலோக யாத்திரை எவ்வளவு மாத்திரை போடுறான் நம்மளும் அது ஆக மாட்டேங்குது டாக்டர் நம்மளை வச்சு வீடு கட்டிட்டு போயிடுறாரு இப்ப மருந்து வேலை பார்த்துருச்சு போயிட்டான் இவர் பழனிக்கு போனார் அபிஷேகம் பண்ணனார் எத்தனை வாழப்பலம் பாக்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கோயம்புத்தூர் முதலாளி கோயம்புத்தூர்ல தூங்குறார் கனவுலே பழனி ஆண்டமும் போய் காட்சி கொடுத்தான் கண்டாடுதம் மனங்கவரும் கண்டிகையின் கோல சீரும் பண்டாய நான் கோவனச்சீரும் கொண்டு தென் மேவும் தண்டாயுத அப்படியே காட்சி கொடுத்தான் முருகா முருகா முருகா முருகான் நீ அனுப்பினார் ஆயிரம் வாழைப்பழம் அனுப்பிச்சேன் மறுநாள் காலையில் ஏன் யா என்ன பண்ணனே எத்தனை வாழைப்பழம் அபிஷேகம் ஆயிற்று அதை யோசிக்கிறான் இது நடக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு இந்த சாப்பிட்டவன் திண்டுக்கல் பக்கம் போயிட்டான் கணக்கப்புள்ள நான் என் கூட வந்த வண்டிக்காரங்கூடத்தான் வந்திருக்கேன் யார் இவருக்கு வந்து அதுக்குள்ள சொல்லியிருப்பான் இவன் எல்லா இடத்திலும் இருப்பானோ எவன் கண்ணை மறைக்க முடியாதோ நாம் செய்தது எவனுக்கு எல்லா இடத்திலும் தெரியுமோ அவன் வந்து சொல்லி இருப்பான்னு நினைக்கிற அளவுக்கு கணக்க அறிவு எட்டலை நம்ம சொல்றோமில்ல யாருக்கும் தெரியாம ஐம்பது ரூபா எடுத்து விட்டேன்னு அதை யாருக்கும் தெரியாம எடுப்பீங்க பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா நாளைக்கு நூறு ரூபா போயிரும் இல்ல இன்னைக்கு ஐம்பது ரூபா யாருக்கும் தெரியாம எடுத்தா அடுத்தாலும் வேலை கையை விட்டு மேற்கொண்டு ஐம்பது ரூபாய் போட்டு நூறு ரூபாய் எடுத்துக்கிட்டு விட்டுருவாங்க ஒருத்தம் பார்த்துக்கிட்டு மேலே உட்காந்துருக்கான் கணக்க பிள்ளை ஆறு வாழைப்பழம் தான் வந்துச்சுன்னு முருகன் சொல்லிவிட்டான் கண்ணீர் விட்டார் பரவாயில்ல அழாதிங்க நீங்க வித்தது தப்பு இவரு அபிஷேகம் ஆறு வாழப்பழம் ஒரு ஏழைக்கு கொடுத்த அது வந்து சொல்லிட்டு போயிருக்கான் இருக்கு எடுத்துக்கிட்டு வா எடுத்து வந்த திருமந்திரம் பாட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி பாட்டை எடு ஆயிரத்தி பாட்டு எடுத்தா என்ன இருக்கு கோயில் பகவர்கொன்றீயில் நடமாடக் கோயில் நம்பர் கதாகா கோயில் நம்பர்கொன்றீயில் படமாடக் கோயில் பகவர்கதாமே நடமாடு நமக்கு கொடுத்த அந்த காலத்திலே சொன்னார் ஐநூறு வாழைப்பழம் அபிஷேகம் பண்ணுங்க ஐநூறு வாழைப்பழத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருங்க கொஞ்சம் யாரு சொல்றா திருமூலர் திருமந்திரம் ரொம்ப அழுத்தமா சொல்ற அந்த கொடுத்தா புண்ணியம் நமக்காக வேண்டி ஆண்டவன் பிரார்த்தனை பண்றவங்க அவங்களுக்காக பண்ணலீங்க உலகம் சர்வேஜனோ சிகுனோபந்து நான் மட்டும் இல்லை சில பேர் அப்படி புரியுது இல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் அதனால அந்த கொடுத்த புண்ணியம் கோயில் கட்டினா ரொம்ப புண்ணியம் பல பேர் கோயில் திருமூலர் சொல்றாரு ஆயிரம் அந்த கொடுப்பதை விட ஆயிரம் கோயில் கட்டி முடிப்பதை விட அதெல்லாம் ரொம்ப முக்கியமான புண்ணியம் அதை எல்லாம் விட ஒரு ஞானிக்கு ஒரு பகல் வேலையில் சோறு போட்டா புண்ணியம் அதிகம் அகரமாயிரம் அந்த சிகரமாயிரம் சிகரம்னா கோபுரம் செய்து முடிக்கில் என்.. பகரும் ஞானி பகல் உன் பலத்துக்கு என்பது நிச்சயம் தானே ஒரு ஞானிய கூப்பிட்டு ஒருவேளை உங்க வீட்டுல கொஞ்சம் போல சாதம் போட்டீங்கன்னா விட மிகச் சிறப்பானது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாம் பாட்டு ஏன் தெரியுமல்ல அந்த ஞானிக்குள்ளே நடராஜா இருக்கிறார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் இதுக்கு என்ன சார் அர்த்தம் பெருங்கோயிலும் ஆலயமும் ஒண்ணுதானே ரெண்டு பாடுறாரு உள்ளம் பெருங்கோயில் பெருங்கோயில்னா கருவறை கர்ப்ப கிரகம் உள்ளம் கருவறை ஊன் உடம்பு மிச்சம் உள்ள உடம்பு கோயில் சரிதானா அம்பாள் இருக்கிற இடம் கருவறை அதான் உள்ளம் மற்ற இடமெல்லாம் ஊனு உடம்பு உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரான்க்கு வாய் கோபுரவாசல் ஆண்டவன் இங்கே தான் வாய் தான் அவனுக்கு கோபுரவாசல் ஆண்டவன் நெஞ்சில் இருக்கான் நடராஜாவா இருக்கிறான் ஆமா கோபுரவாசல் நந்தி வனுமே நாக்குத்தான் நந்தி நீ பாட பாட பாட கடவுள் உள்ள வருவார் நாக்குத்தான் நந்தி அடுத்த விஷயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் ரொம்ப முக்கியமா கள்ளப்புலந்தும் காளாமணி விளக்கே அழகான பாட்டு உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வள்ளல் பெறானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் அப்பர் சுவாமி வார்த்த உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் திருட்டுத்தனம் பண்ற மெய்வாய் கண் மூக்கு செவி ஐந்தும் காளாமணி விளக்கே எரியக்கூடிய தீபங்களாக மாறிப்போய்விடும் அதனால மறந்துடாதே ஏன் சார் நானும் ஊர்ல இருக்கேன் மனுஷனை பார்த்தா மனுஷன் தான் தெரிகிறான் நீங்க என்ன மனுஷனுக்குள்ள கடவுள் இருக்கிறாருங்கிறீங்க நடராஜா இருக்கிறாருங்கிறீங்க தெரிய மாட்டேங்குது அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறார் திருமூலர் நடந்து வர்றவன் கூட நடராஜான்னு நினைக்கணும் நினைப்போமா நினைக்க மாட்டான் ஏன் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பரத்தில் மறைந்தது பார் பூதம் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு ஆள் தேக்கு மரத்தில் யானை பண்ணி வச்சிருந்தான் ஒரு ஆள் அந்த பக்கம் போனான் தழவி தளவி பார்த்தான் என்ன மாதிரி ஒருத்தன் யானை ரொம்ப அழகா இருக்குன்னா எனக்கு மரம் தெரியல ஒரு ஆசாரி அந்த பக்கம் வந்தார் தடவி பார்த்தான் தேக்கு மரம் நல்லா வலு வழுந்திருக்கின்றார் அவருக்கு மரம் தெரிஞ்சது யானை தெரியல எனக்கு யானை தெரிஞ்சது மரம் தெரியல மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரம யானைகள் கடவுளை பார்த்தார்கள் உலகம் தெரிகலே நான் உலகத்தையே பார்க்கிறேன் கடவுள் தெரியலே பரத்தை மறை பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் விவேகானந்த சுவாமி உடைய பாட்டி விவேகானந்தருக்கு பக்கத்தில் இருந்தவனை பார்த்து சொன்னாலா என் பேர அநியாயமா ஒரு சன்னியாசி ஒரு பைத்தியகாரன் போய் மாட்டிக்கிட்டான் யாரு பைத்தியக்காரன் பகவான் ராமகிருஷ்ணன் ஒரு பைத்தியக்காரன் போய் மாட்டிக்கிட்டான் பேரன் இந்த பைத்தியக்காரனுக்கு என்ன தெரியும் ஒன்னும் தெரியாது உலகம் தெரியாது தெரியாது ஒரு பதவிக்கு போக தெரியாது தெரியாது ஒண்ணும் தெரியாது தெரியும் நமக்கு எல்லாம் தெரியும் அவன் கையெழுத்த நாம் போடுவேன் அந்த அளவுக்கு தெரியும் ஆனால் கடவுளைத்தான் தெரியாது பாத்தீங்களா எது தெரியணுமோ அது தெரியல அவருக்கு எது தெரியணுமோ அது தெரிஞ்சது பறத்தை மறைத்தது பார்முதல் முப்பொருள் உண்மைங்கிற முப்பொருள் என்ன பதி பசு பாசம் கோவிலுக்குள்ள போறிய இந்த மூணும் இருக்கா இருக்கு உள்ள இருக்க சிவலிங்கம் தான் பதி நந்தி இருக்குல்ல அதுதான் பசு பலிபீடம் இருக்குல்ல அதுதான் பாசம் அப்படியே கோயிலுக்குள்ள இருக்க திருமூலர் சொல்றார் அடலேறு என நிற்கும் ஆய பலிபீடம் ஆகும் நற்பாசமாம் ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வார்கட்கே இது இரண்டாயிரத்தி நானூத்தி இப்போ நம்ம நேரடியா நடராஜாவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அவரை பத்தி நிறைய பேசணும் நடராஜாவுடைய தரிசனத்தை பார்த்தா எப்படி இருக்கும் ரொம்ப இனிப்பா இருக்கும் எப்படி இனிப்பா இருக்கும் அந்த காலத்தில் பாதைகள் நடந்து போற பொழுது புளிய ரெண்டு பக்கத்துலையும் இருக்கும் அப்படியே புளி காய்ச்சி தொங்கும் இவனுக்கு எப்படி இருக்கும் அதை பார்த்த உடனே நாக்கிலே எச்சில் ஊறும் அந்த காலம் புளிய புலி கண்டவர்க்கு புனல் போல் புளிய மரத்தை பார்த்தவனுக்கு வாயிலே எச்சில் ஊறுவது போலே களிக்கும் திருக்கூத்து கண்டவர்க்கெல்லாம் துளிக்கும் அருட்கண்ணீர் சோர் உருக்கும் ஒளிக்குள் ஆனந்தத்து அமுதூருங்குள்ள தேர் புளிய பார்த்த உடனே எப்படி நாக்களை எச்சில் ஊறுதோ சாப்பாட்டு ராமனுக்கு அது மாதிரி கடவுளை பார்த்த உடனே நடராஜாவுடைய திருக்கூத்தை பார்த்த உடனே கண்ணீர் துளிக்கும் நெஞ்சு நம்ம நடராஜாவை பார்க்கிறோம் அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்தார் தாண்டி ஏழாவது இடத்துக்கு நடராஜாவை பார்க்கிறோம் நடராஜா எப்படி தோற்றம் திருமூலர் திருமந்திரம் ஏகப்பட்ட பாட்டு கொற்றார் மலையா கொற்றார் திருந்து நல் சி என்று உதறிய கையும் துடி வச்சிருக்கிறார் அந்த கை உதரிய கை அது சி அருந்தவர் வா என்று அனைத்த மலர்கையும் இடது கை வான்னு கூப்பிடுதான் எல்லாரையும் அந்த கை வா பொருந்தில் இமைப்பிலி அவ் என்ற பொற்கையும் அபயகரம் காட்டுறார் நான் இருக்கேன் காப்பாத்திர அந்த கை யா ஒரு கையில தீ வச்சிருக்கார் தீந்திய கை என்ன சார் திரும்ப சொல்லுங்க உதரிய கை சி இடக்கை வா அபயகரம் தீ ஏந்திய கை ந சிவைய திருவடி மா அப்போ நடராஜா அஞ்சலத்தின் வடிவம் திருந்து நல் சி என்று உதரிய கையும் அருந்தவர் வா என்று அனைத்த மலர்க்கையும் பொருந்தில் இமைப்பிலி என்ற பொற்கையும் திருந்த தீயாகும் திருநிலை மாவே அப்படியே எழுத்த வச்சுக்கிட்டு பாடுறார் இரண்டாயிரத்தி எழுநூத்தி பாட்டு நடராஜாவுக்கு என்ன பெருமை எழுதினார்கள் உலகத்திலே உள்ள கடவுள் தோற்றங்களில் மிகச் சிறப்பான தோற்றம் நடராஜ வடிவம் ஒரு தோற்றம் உலகத்தில் எங்கையும் கிடையாது அது மாதிரி ஒன்னும் கிடையாது ஏன் ஆண்டவன் பண்றான் இந்த அஞ்சு தொழிலையும் சுட்டிக்காட்டக்கூடியது நடராஜ மூர்த்தம் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அஞ்சு தொழில் கையில ஒரு உடுக்க வச்சிருக்கார் உடுக்க எதுக்கு சவுண்ட் உலக ஆரம்பத்துல பிங் பாங்றது ஒலிகிலே இருந்து உலகம் பிறந்தது ஒலிகிலிருந்து பிறந்துச்சுங்கிற அப்ப இந்த உடுக்க இருக்கு பாருங்க அது வந்து படைப்பு படைப்பு ரெண்டாவது அமைத்தல் திதியாம் ஒரு கை காமிச்சு நம்மளை காப்பாத்திரேங்கிறார் அது காத்தல் அரண் அங்கி தண்ணில் அறையில் சம் கையில நெருப்பெருப்ப எதுக்கு கடைசி காலத்துல நமக்கு வைக்கிறதுக்கு நெருப்போட சேர்ந்துடுவோம் அது சங்காரம் ஆக்கல் காத்தல் அழித்தல் ஒரு கால கீழே ஊனிட்டு இருக்கார் யாரு மேல முயலகன்னு ஒருத்த மேல அவனால திரும்பி பார்க்க முடியுமா முடியலை ஊனி அவனால திரும்பி பார்க்க முடியாது எங்கிட்ட இருக்கு எனக்கே தெரியாது அதுதான் மறைப்பு சக்தி எங்கிட்ட உள்ள அறிவு எனக்கு தெரியாது நாலு பேர் சொன்னாத்தான் தெரியும் ஆனானப்பட்ட ஆஞ்சநேயனுக்கே இப்படித்தான் அவன்கிட்ட உள்ள பெருமை யாராவது சொன்னாத்தான் தெரியும் மறைக்கப்பட்டது ஊன்றிய பாதம் திரோதாயி மறைப்பு சக்தி இந்த தூக்கிய திருவடி அதான் நமக்கு அவசியம் அருள் செய்வது தூக்கிய திருவடி தூக்கிய திருவடி துணையென நம்பினேன் பழைய பாட்டு கீர்த்தனை குமில் நடராஜா என்ன நம்ம ஊரு வில்லன் மாதிரியா சிரிப்பாரு குமிழ் சிரிப்பு லேச ஒரு புன் சிரிப்பு போது எப்படா வந்த நல்லா இருக்கியா என்று எருமான் தன் திருக்குறிப்பே அது மாதிரி குனித்த புருவமும் பனித்த சடையும் தலை பெரிய சட பூரா தண்ணீர் பனி பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் மேனிக்கு வந்நீருக்கும் சேர்த்து இவ்வளவுதான் இடம் பவளம்போல் மேனி பால் வன்னீர் இப்போ எடுத்த பாதம் இனித்த உடைய எடுத்த பொற்பமும் அதுக்கு மட்டும் இவளது இனித்த முடைய எடுத்த பொற்பம் இனி தம்புடைய அப்படின்னு ஒருத்தர் விளக்கம் கொடுக்கிறார் எனக்கு அது அவளுக்கு இனிமையான நமக்கு எது வேணும் நமக்கு அருள் பண்றதுதான் நமக்கு வேணும் நமக்கு நம்மளை காப்பாத்துறது எது தூக்கிய திருவடி இனித்த உடைய எடுத்த பொற்பும் காண பெற்றால் மனித்த பிறவையும் வேண்டுவது அமெரிக்காவிலையா சிங்கப்பூர்லயா கோலாலம்பூர்லையா இல்ல இந்த மாநிலத்தே சிதம்பரம் எங்கே இருக்கோ அந்த மாநிலத்தில் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே அப்பர் சுவாமிகள் வாக்கு அறன் துடி தோற்றம் அமைத்தல் திதியாம் அரண் அங்கி தன்னில் அறையில் சங்காரம் அரண் அணைப்பில் அமரும் திரோதாயி ஒரு கால ஊனிக்கிட்டு எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாட்டு இதை இன்னொரு மாதிரியும் சொல்றார் மருவும் துடியுடன் மண்ணிய வீச்சும் மறுவிய அப்பும் அனலுடன் கையும் கருவின் மிதித்த கமலப்பதமும் உருவில் சிவாய நம என சிவாய நமங்கிற எழுத்து இதுல எல்லாம் தெரியுதான் இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு எப்படி மருவும் துடியுடன் துடியா இந்த உடுக்க அது சி மண்ணிய வீச்சும் ஒரு கை அப்படி இந்த இப்படி கொண்டாந்து இருக்காரு பார்த்தியலா அது வந்து வீச்சு அது வந்து வ அங்க தண்ணீர் இருக்கு அது வந்து கையில் நெருப்பு இருக்கு அது வந்து பாதத்தை மிதிச்சு இருக்கார் அது வந்து இதெல்லாம் சிவாய நம என்ற எழுத்தாக அப்படியே வடிவமைக்கலாம் அப்படிங்கிறார் இப்போ ரொம்ப முக்கியமானது இந்த நடராஜா ஏன் ஆடுறார் உலகம் ஆடுறதுக்காக ஆடுறார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் போட்டிக்கு யாரோ ஒருத்தி ஆடினாலே அது என்ன கதை காளி சிதம்பரத்துக்கு போனால் நடராஜாவை போய் பார்க்கறாங்க போய் பார்க்கிறாங்க குழந்த விறக்கம் இந்த காற்று கீழே போகாமல் வேலை போனா ஊர்த்துவமாக போனா இதெல்லாம் இருக்காது நமக்கு ஆன்ம ஞானம் கிடைக்கும் சரிதானா அபான வாயு கீழே போகும் அது மூணு காரியம் பண்ணுது மலத்தை தள்ளுது ஜலத்தை தள்ளுது குழந்த உண்டாகிறதுக்கு நம்ம உடம்பில் இருந்து சக்தியை தள்ளுது இதெல்லாம் குழந்தை உண்டாகிரும் நம்ம மாட்டிக்கிறோம் அதிகரிக்க அதிகரிக்க உடம்புக்கு சரியில்லை இதை மாற்றி மேலே தூக்கி இந்த காற்றை மூலத்து வாரத்தை முக்காரமிட்டு மேலே துவாரத்தின் மேல் வனம் வைத்திரு அப்படி காற்றை மேலே அனுப்பியாச்சுன்னா இந்த ஆன்மா மேலே போயிரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் காளி என்பது கீழே செல்லக்கூடிய வேகமான காற்று உலக இன்பங்களுக்கெல்லாம் காரணம் அது வேணும் இவர் என்ன பண்றார் அவளோட போட்டி போட்டு ஆடி ஊர்த்துவ தாண்டவன் காலை மேல தூக்குறார் காலுனா காற்று காலை மேல தூக்குறார்னா காற்றை மேல தள்ளி விடுறதுன்னு அர்த்தம் மூலாதாரத்தின் மூன்றழுகனையால் எழுப்பும் காலன்னா காற்றுன்னு அர்த்தம் காளியோடு ஆடுறார் உங்களுக்கு எல்லாம் ஒரு கதை தெரியும் எல்லாருக்கும் ரெண்டு பேரும் ஆடுனாங்களாம் ஆடுற பொழுது போட்டிக்கு காளி அதே மாதிரி ஆடினாளாம் இந்த சிவபெருமான் என்ன பண்ணாரு திடீர்னு காலை மேல தூக்கி ஆடி விட்டார் ஒரு பொண்ணு அப்படி எல்லாம் ஆடுனா நல்லா இருக்காது அசிங்கமா இருக்கும் தோத்து போயிட்டாலாம் இப்ப நான் கேட்கிறேன் இந்த நடராஜா பண்ணது சரியா தப்பா நீங்க ஒழுங்க சொல்லணும் நீங்க சிவனடியாரா இருக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் தப்புத்தானே எங்க ஒரு பொண்ண அவளால முடியாத ஒரு காரியத்தை இந்த ஆளு செய்யலாமா தப்புத்தானே அதுதான் கதை தப்பு கதை என்ன தெரியுமா உண்மையான கதை ஆடுற பொழுது இந்த பெருமானுக்கு யாராவது பாடணும் யாருக்கு சிவபெருமானுக்கு பாட்டுக்கள்லாம் ராகம் இருக்கு ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு ராகம் இருக்கு இப்ப சொல்ல போறேன் பாடுற பொழுது யாராவது ஆடணும் சும்மாவை ஆட முடியும் ஆடுற பொழுது யாராவது பாடணும் அப்பதான் ரெண்டும் நல்லா இருக்கும் இவருக்கு காதல குண்டலம் கிடக்கும் சிவபெருமானுக்கு குண்டலை என்ன ரெண்டு பேரும் செஞ்ச நடராஜா இருக்கணும் நீ கேட்டுக்கிட்டே இருக்கேல் அருள்வாய் சரி காதல மாட்டிக்கிட்டார் பாடிக்கிட்டே இருக்கேன் எங்க போனாலும் இருவர்தம் இசை கொண்ட காதா இரு வரும் இசை கொண்ட காதா தித்தி என நின்று நடும் இங்கித பொற்பாதா திருநாவலூரன் விடுதூதா திருநாவலூரன் விடுதூதா தில்லை சிவகாமி ஒரு சிதம்பரநாதா உனை நம்பினே நையா சரணம் உனை நம்பினே நையா சரணம் நாகம் புனைசொம்ப நடராஜா புலியூர் வாழ் ஈசா உனை நம்பினே நைய சரணம் முத்து தாண்டவர் ஒருத்தர் சிதம்பரத்தில் போய் நிப்பாரா யாராவது தெருவில் பேசிக்கிட்டு போனா அதை வச்சு உடனே பாட்டு எழுதுவாரி நடராஜாவை பார்த்தார் உன்னை நம்பினேயா சரணம் நாகம் காதலை மாட்டிக்கவனே தித்தியனன் என்று நடும் இங்கித பொற்பதா ரொம்ப இங்கிதமான பொறுப்பாதா அந்த ரெண்டும் திருநாவலூரன் விடுதூதா சுந்தரமூர்த்தி விட்ட தூதுவன் என்ன பாட்டுங்கிறீங்க நடராஜாவை பத்தி முத்து தாண்டவர் அப்படி கொற்றார் சரி ரெண்டு காதலையும் நம்ம சிவபெருமான் குண்டலத்தை மாட்டிக்கிட்டார் காலியோட போட்டி அவளா அந்த ஆட்டம் ஆடுறா இவரு அதுக்கு சளைக்காம ஆடுறாரு என்ன ஆயிப்போச்சு இந்த குண்டலம் கலண்டு விழுந்துருச்சு பாட்டு பாடலைன்னா ஆடணும் கஷ்டம் இந்த நம்ம பையன் காதலை வச்சுக்கிட்டே அது ஆம்பாடு பேசிக்கிட்டே போக பார்த்துருக்கலாம் புடுங்கியாச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி குண்டலம் விழுந்துருச்சு விழுந்த குண்டலத்தை எடுக்கணும் போட்டி போட்டு ஆடணும் என்ன பண்ணுறது ஆட்டத்தோட ஆட்டமாக காலால் அந்த குண்டலத்தை எடுத்து காலை மேலே தூக்கி காதலை மாட்டி விட்டார் நம்மளால் முடியாது காலை மேலே தூக்குன்னா விழுந்துருவோம் நம்மளால் முடியாது அவரால் முடியும் பயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் அவரால் முடியும் நம்மளால முடியாது நினைச்சா அடே ஆட்டத்துல இப்படி ஒரு பகுதி போல இணைக்கனு தோத்து போய் விட்டுட்டான் இது யாரு சொல்றா அந்த காலத்தில் திருவள்ளுவர் ஒருத்தர் இருந்தார் நம்ம திருவள்ளுவர் இல்ல வேற ஒரு திருவள்ளுவர் அவரு வேற ஆள் இவர் நிச்சயமா இல்ல அவரு பாடுறாராம் இழை நக்கும் அறிவேனோ முன்னர் குலை நக்கும் பிஞ்சகந்தன் கூத்து என்ன ஆண்கள் காதல போடுறது குலை பெண்கள் காதலை போடுறது தோடு ஏன் அதுக்கு தோடுன்னு தெரியுமா காதல போடுறதுக்கு ஏன் தோடுன்னு பாடு கெடுவது கேடு விடுவது தோடு தொடாம தொங்கினா அதுக்கு தொங்கட்டான்னு பேர் தோடுன்னு பேர் இல்லை ஆணுக்கு குலை பெண்ணுக்கு தோடு அந்த குலை விழுந்திருச்சான் இழை நக்கும் ஏழை அறிவேணோ முன்னர் குலை நக்கும் பிஞ்சகந்தன் கூத்து பழைய பாட்டு இப்ப என்ன ஆகி போச்சு காலியோடு ஆடுறாராம் அழகா சொல்றாரு அர்த்தமே வேண்டாம் கனகாசலாடி பொன்னம்பலம் அதான் கனகாசலம் கூலியோட ஆடி கூலி யாரு பேய் இவருக்கு காட்டல அதானோட்ட ஆடுறாரு என்ன நம்ம காரைக்காலம் யார் பாடின பாட்டு அதான பேய் தானே பாடு பாட்டு ஆரம்பமே கூலியோட ஆடி ஆடி நீடிய நீர் தீ கால் நீள் வானிட ஆடி நாளுற எதுக்கு இப்படி ஆடுற நாள் உற அத நாள் உற அடியார்கள் தன்னை வந்து அடையக்கூடிய நாள் சீக்கிரம் வர வேண்டுமே என்பதற்காக அவர்களை ஆட்கொள்வதற்காக அம்பலத்தே ஆடும் நாதனே நாள் அம்பலத்தே ஆடும் நாதனே எதுக்கு ஆடுறார் நம்மெல்லாம் போய் அவற்றை சேரணுமே அப்படின்னு அந்த ஆடிய ஆட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது இரண்டாயிரத்தி பாட்டு நடனம் ஏன் என்பதற்கு எங்க இருக்கார் உலகம்பூரா தப்பு அண்டம்பூரா இருக்கார் அண்டம்னா யூனிவர்ஸ் நமக்கு தெரியாதது எவ்வளதோ இருக்கு கோடிக்கணக்கள் இருக்கு அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பருந்தன்மை கோடிக்கணக்கில் இருக்கு அழகா சொல்றாரு ஒன்றனு கொண்டு நின்றலில் பகரில் நூற்று ஒரு கோடியின் மேற்பட விரிந்தன உலகம் உலகம் அண்டத்தில் ஒரு பகுதி தானே சூரியன் சந்திரன் அது இது எல்லாத்தையும் சேர்த்து வச்ச ஒரு அண்டம் இப்படி நூத்தி கோடிக்கு மேல அண்டம் இருக்க அவனதுக்கு சேர்த்து சிவபெருமான் நிற்கிறாரா அவளது அண்டங்கள் அவர் எங்க இருக்கார் எங்கும் திருமேனி அவர் திருமேனி எங்க எல்லா இடத்துலயும் இருக்கு இங்க இருக்கா இருக்கு அங்க இருக்கா இருக்கு அவ்வையார் ஒரு முறை ஒரு கோயிலுக்கு போய் சாமி கர்ப்ப முன்னால காலை நீட்டி படுத்துட்டா அந்த ஊர்ல உள்ள பெரிய பக்தர் ஒருத்தர் வந்தார் பாட்டி என்ன இது என்ன சாமி இருக்க பக்கம் காலை நீட்ட சாமி இருக்க பக்கம் காலம்னா பாவம் பாட்டி பாட்டி சிரிச்சா ஐயா வயசாயி போச்சு ஒன்னும் புரியலை சாமி இல்லாத பக்கத்துல என் கால தூக்கி வச்சுட்டு போய் அவன் யோசிக்கிறான் இல்லாத பக்கமா பாட்டி நீ விவரமான ஆளு சாமி எங்க இல்ல அங்கிங்க எங்கும் பிரகாசமாயி ஆனந்தபூர்த்தி ஆகி அருளோடு நிறைந்தது இது வெளிக்குள்ளே எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தலைத்தது அவ்வளவு பாட்டு எல்லா இடத்திலையும் அவர் இருக்கார் திருமேனி எங்கும் சிவசக்தின்னா செயல்பாடு சக்தி வந்துட்டாலே ஆக்சன் எல்லா இடத்திலையும் செயல்படுகிறார் எங்கும் சித்தம்பரம் எல்லா இடத்திலையும் அவருடைய அறிவு எங்கும் திருநட்டம் நடனம் அசைவு மூமெண்ட் அந்த அசைவு இல்லைன்னா உலகத்தில் ஒருத்தனும் அசைய முடியாது ஏன் சார் சிவபெருமான் எப்படி எல்லாத்தையும் ஆற்றார் அவர் எல்லாமாய் இருக்கார் அதனால அவர் அலமுடியுது எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டதே அவனுடைய அருள் சக்தி இப்படி எல்லாம் ஆடுது எல்லா இடமும் சிவபெருமான் காக்கை சிறகி நிலே நந்தலாலா உன்னை காணும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் நந்தலாலா கேட்கும் மொழியில் நந்தலாலா உந்தன் கீதம் இசைக்குதையே நந்தலாலா ஒரு நிமிஷம் நிறுத்தனா தீக்குள் விரலை வைத்தால் கடவுள் எங்கும் திருவே நீ கேட்கும் எல்லா இடத்திலையும் இசைக்கிறது பார்க்கக்கூடிய எல்லாத்திலையும் ஒரு காலத்துல பாரதிக்கு தாசனா இருந்த பொழுது பாருங்க நல்ல பாட்டுகள்ல இதுவும் அவனுடைய அஞ்சு ஊர் அஞ்சு செயல் அஞ்சு எழுத்து முதல்ல அந்த அஞ்சு ஊரை லேச பாத்துருவான் என்னன்னா அஞ்சு ஊர் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அஞ்சு செயல் இந்த செயல் வரிசையில் போறேன் முதல்ல ஆக்கல் திருநெல்வேலி படைப்பு நெல்லு படைப்பு திருநெல்வேலி எல்லாருக்கும் தெரியும் அங்க உள்ள சபைக்கு தாமிர சபை இந்த சபைகள் அஞ்சு சபை தமிழ்நாட்டில் அஞ்சு சபை சபையை கூட சொல்லிடுறேன் ஒன்னு திருவாலங்காடு திருவாலங்காடு ரத்தின சபை திருவாலங்காடு எங்க இருக்கு நம்ம சென்னைக்கு பக்கத்துல அரக்கோணத்துல இருந்து ரொம்ப பக்கம் திருவாலங்காடு காரைக்கால் அம்மையார் இருக்கக்கூடிய திருத்தலம் காரைக்கால் அம்மையார் பாட எம்பெருமான் ஆட அந்த இடம் திருவாலங்காடு அதுக்கு பேர் ரத்தின சபைன்னு பேர் ரத்தினம் மணிகளில் ஒன்று ரொம்ப மனுஷனால அதை வாங்க முடியல கடவுள் பார்த்தார் ஐயோ பாவம் இவனால வாங்க முடியல கொஞ்சம் இறங்கி வருவோம் ரத்தனத்தை விட கொஞ்சம் விலை குறைஞ்சது தங்கம் தங்கத்துக்கு வந்தார் பொன்னம்பலம் சிதம்பரம் சிதம்பரம் தங்கம் பொன்னம்பலம் இவனால அதையும் வாங்க முடியல மனுஷனால இன்னும் கொஞ்சம் இறங்கினார் மதுரைக்கு வந்தார் வெள்ளியம்பலம் தங்கத்தை விட வெள்ளி கொஞ்சம் சீப்பு தானே வெள்ளி அம்பலம் இந்த மனுஷனால அதையும் வாங்க முடியல வெள்ளி அம்பலே வெள்ளி முடியலையா தாமிரம் திருநெல்வேலி ஆடினார் தாமிரம் காப்பரா அப்படித்தானே சொல்றான் தாமிரம் காப்பர் பிராஸ்டம் பித்தளை தாமிரம் காப்பர் அதால அதை கூட இவனால வாங்க முடியலை இன்னும் இறங்கி வர்றேன் குற்றாலம் தெரட்சியில துணி அதையாவது வாங்கடா நீ வீட்டுக்கு வேட்டி வாங்குறீங்கள அதையாவது வாங்கு கீழே இறங்கி வா நாலு அஞ்சு சபை முதல்ல ரத்தின சபை அப்புறம் பொற்சபை அதான் பொன்னம்பனம் ரஜத சபை ரஜதம்னா வெள்ளி அதான் மதுரை தாமர சபை திருநெல்வேலி சித்திர சபை குற்றாலம் அஞ்சு இந்த அஞ்சு சபைக்கும் அஞ்சு கூத்து அஞ்சு செயல் அதான் திருமந்திரம் முக்கியம் அவர் இந்த பேரெல்லாம் சொல்லல நான் கொண்ட சேர்த்திருக்கேன் இதெல்லாம் அவர் அஞ்சு கூத்து சொல்றார் சொல்றார் நான் இந்த பட்டது அது சரியா தப்பா சான்றோர்கள் தீர்மானித்துக் கொள்ளட்டும் எப்படி அஞ்சு முதல்ல திருநெல்வேலி திருநெல்வேலி என்பது படைப்பு வச்சுக்கிட்டேன் அடுத்தாப்பில் காப்பாற்றுவது சிதம்பரம் காப்பாற்றுவது ஏனுங்கிறதுக்கு காரணம் சொல்லப்படு சிதம்பரம் காப்பாற்றுவது மூணாவது ஒடுக்குவது குற்றாலம் ஒடுக்குவது நாலாவது மறைப்பது திருவாலங்காடு மறைப்பது அஞ்சாவது அருள் செய்வது மதுரை அருள் செய்வது இப்படி அஞ்சையும் வச்சுக்கிறேன் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இதை அவர் எங்க சொல்றார் சிற்பரஞ்சோதி சிவானந்த குத்தனை பொற் சொற்பதமாம் முதல்ல சிவானந்த சொற்பதமாம் அந்த சுந்தர குத்தனை பொற்பதிக் குத்தனை பொன் தில்லை குத்தனை அற்புத குத்தனை ஆரறிவாரு அன்றுதான் சொல்றார் ஒன்னு சிவானந்த குத்து ரெண்டு சுந்தர குத்து மூணு பொற்பதிக் நாலு பொன் தில்லை கூத்து அஞ்சு அற்புத கூத்து இப்ப நம்ம ஒன்னா எடுத்துக்கிறோம் திருநெல்வேலிக்கு என்ன பெருமை கெட்டிகாரங்கள்லாம் திருநெல்வேலியில இருப்பாங்களா யாரு நம்ம தேவாரம் சொல்லுது திருநெல்வேலிக்கு அப்படி திக்கலாம்புகளும் திருநெல்வேலியா அந்த ஊரு காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நெல்லை பாரதியார் நிறைய பாடுறார் திருநெல்வேலி வஉசி இருந்தது பாரதி எல்லாம் அந்த பக்கம் தானே நெல்லை சுதந்திர போராட்டத்திலும் சரி தமிழ் வளர்ச்சியிலும் சரி ஈடுபாடு கொண்டது திருநெல்வேலி சிவபெருமான் நெல்வேலி அப்பர் நெல்லை காப்பாற்றியவர் திருநெல்வேலி அந்த கூத்துக்கு பேரு பொற்பதிக் கூத்துன்னு பேரு திருநெல்வேலி கூத்து ஆக்கல் இருங்க அந்த பாட்டை எடுத்துக்கோமா மேலான பக்குவம் உள்ள ஆன்மாக்களோடு இணைந்து ஆடுவது பொற்பதி குத்து அது என்ன மேலான பக்குவம் உள்ள ஆன்மாக்கள் அவங்களுக்கு சதாசிவம்னு பேர் மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போனா சுக்கலிங்க பெருமான் சந்நிதிக்குள்ள போற பொழுது ஒரு பக்கம் காயத்ரி தேவி காயத்ரிக்கு எத்தனை முகம் அஞ்சு முகம் அதே மாதிரி சதாசிவ மூர்த்திக்கு அஞ்சு முகம் நேர கோயிலுக்குள்ள சுக்கலிங்க பெருமான் சந்நிதிக்குள்ள போற பொழுது உங்களுக்கு இடது பக்கம் காயத்திரி தேவி உங்களுக்கு வலது பக்கம் சதா அஞ்சு முகத்தோட ஆண் அஞ்சு முகத்தோட பெண் போய் பார்க்கலாம் அது என்ன அஞ்சு முகம் சிவபெருமானுக்கு இந்த நெத்தி முன்பக்க இருக்க பாருங்க இதுதான் கிழக்கு அனேமா நான் சொல்றது திசை சரியாவே இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இப்ப கிழக்கு நோக்கித்தானே உட்காந்து இருக்கேன் சரிதானா இது கிழக்குத்தானே இந்த கிழக்கு இந்த முன் முன்பக்கம் அதுதான் தத் புருஷம் இந்த பின்பக்கம் மேற்கு அதுதான் சத்தியோஜாதம் இந்த பக்கம் தெற்கு அதுதான் அகோரம் இந்த பக்கம் வடக்கு அதுதான் வாமதேவம் எத்தனை ஆச்சு நாலு அகோரம் சத்தியோஜாதம் வாமதேவம் தட்புருஷம் இந்த மேல ஈசானம் முகம் மேல இருக்கும் தலைமேல உச்சி இந்த நேபாளத்துக்கு போகணும் நேபாளத்துல சாமிக்கு என்ன பேரு பசுபதிநாதர் மேல ஒரு முகம் அஞ்சு முகம் பார்க்கலாம் சதா சிவமூர்த்தம் சதா சிவத்தை நினை சதா சிவத்தை நினை சதா சிவமூர்த்தம் அருள் பண்ணுவது சதா சிவ மூர்த்தம் இன்னொரு முக்கியமான செய்தி இந்த அஞ்சு முகத்திலையும் சிவபெருமான் அஞ்சு பகுதியிலையும் அஞ்சு முகத்தோடு ஆடுறாராம் எந்த அஞ்சு பகுதி கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு உச்சி இந்த அஞ்சுலையும் ஆடுற பொழுது அஞ்சு ராகங்களை பாடி ஆடுறாராம் அஞ்சு ராகம் கிழக்கில ஆடுற பொழுது பஞ்சமங்கிறாரு அப்படி ஒரு ராகம் இருக்கான்னு எனக்கு தெரியல இருக்கா நல்ல வேலை அம்மா தான் சொல்லணும் பஞ்சமம் சத்தியோஜாதம் மேற்கில் ஆடுற பொழுது சிறீ ராகம் தெற்குல ஆடுற பொழுது பைரவி வடக்கில் ஆடுற பொழுது வசந்தா உச்சியில் ஆடுற பொழுது மேகராகம் மேகராக குறிஞ்சிங்கிறாங்களா அப்படி இருக்கலாம் அஞ்சு ராகத்தோட பெருமான் ஆடுறாராம் அந்த பாட்டு அந்த ராகம் சதாசிவட்டோடு இணைந்து ஆடுவது பாட்டு ரெண்டாயிரத்தி பாட்டு தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு உச்சி ஒரு வரி இவ்வளதும் கொண்டாந்துட்டாரு தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு உச்சியில் அற்புதமானதோர் அஞ்சு முகத்திலும் ஒப்பில் பேரின்பத்து உபய உபயத்து ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்காங்க எனக்கு ஆச்சரியம் அந்த புக்கை எடுத்து பார்த்த ஆங்கில மொழிபெயர்ப்பு டூ இன் டூ அர்த்தம் தெரியாட்டி அங்கேதான் போய் நிற்கிறது எல்லா இடத்திலையும் ஆட்டமும் பாட்டும் இணைந்திருக்கின்றன அதைத்தான் டூ இன் டூங்கிறார் ஒவ்வொரு இடத்திலையும் இந்த ராகத்தோட அவர் ஆடுறதுனால பாட்டும் ஆட்டமும் இணைந்ததை டூ இன் டூ அப்படிங்கிறார் ஒரு கட்சி டூன்னா பாட்டு ஆட்டமும் ஆடுறது யாரு சிவமும் சக்தியும் அப்போ டூ இன் டூ தானே இந்த ரெண்டு பேர் தானே ஆடுறாங்க சக்தி இல்லைன்னா சிவம் ஆட முடியாது அது தெரிஞ்சுங்க அடிப்படை அதனாலே தற்பரன் நின்று தனி நடம் செய்யுமே இப்படி நடமாடுற பொழுது முப்பத்தாறு தத்துவங்கள் படைக்கப்படுகின்றன சிவ தத்துவம் சக்தி தத்துவம் ஆன்ம தத்துவம் முப்பத்தாறு தத்துவங்கள் படைக்கப்படுகின்றனங்கிறார் அதனாலே படைப்புன்னு இந்த பாட்டை எடுத்துக்கிட்டார் அது திருநெல்வேலி என்பது நான் எடுத்துக்கிட்டது ஒண்ணு குறு பூசத்தில் பகல் நேரத்தில் தை மாசம் பூசத்தன்னைக்கு வியாழக்கிழமை ஆட ஆரம்பிச்சாரா அது எந்த வருஷம் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் கிமு மூணாயிரத்தி நூறா அப்போ மகாபாரத காலம் ராமாயண காலமா எல்லாம் கம்ப்யூட்டர் வச்சு கணக்கு போட்டாங்க ஐயாயிரத்தி எழுபத்தி ஆறு கிமு ஐயாயிரத்தி எழுபத்தி ஆறுல ராவணன் வதை கணக்கே இருக்கு அப்ப கிமு அப்ப ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னால ராமாயணம் கிமு மூவாயிரத்தி நூறுனா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால நடராஜ தாண்டவம் கிட்டத்தட்ட கலியுகம் தொடங்கிறதுக்கு கொஞ்சம் நடராஜ தாண்டவம் அதற்கு தான் திருமூலர் எங்க சிதம்பரத்துக்கு அப்பதான் முதல் தாண்டவமா அதை பார்த்தாரா பார்த்த சந்தோஷத்துல இவளது பாட்டு பாடுறார் இதுக்கு ஒரு சாட்சி ஒன்னு சொல்றாங்க என்ன தெரியுமா பூரி ஜெகநாதம் ஒரு ஊர் இருக்கு போயிருக்கீங்களா கீவா ஜெகநாதனோட ஒரு மரம் பம்பாயில சாப்பிட போனோம் பம்பாயில ஒரு விழாவுக்கு போயிருந்தான் அப்ப அந்த வீட்டுல உள்ள அம்மா உங்களுக்கு இட்லி பிடிக்குமா பூரி பிடிக்குமான்னு கேட்டாங்க ஜெகநாதன் சொன்னாரு ஜெகநாதனுக்கு பூரி பிடிக்காதாரு இன்னைக்கு ஞாபகத்துல வருது பூரி ஜெகந்நாதன் ஊருக்கு பேரு பூரி சாமிக்கு பேரு ஜெகநாதன் அங்க பாத்துருக்கீங்களா ஒரு பக்கம் சுபத்ரா ஒரு பக்கம் பலராமர் ஒரு பக்கம் கிருஷ்ணர் நான் காலையில போய் கும்பிட்டு இருக்கேன் அந்த கோயில்ல கிருஷ்ணருக்கு கை இருக்காது என்னென்னமோ கதை சொல்றாங்க திருமூலர் சொல்றார் கலியுகம் பிறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால கிருஷ்ண பரமாத்மா பிரபாசப்பட்டினத்துல அது எங்க இருக்கு பிரபாசப்பட்டனம் குஜராத்தில் இருக்கு சோமநாதபுரம் சோமநாதபுரத்துக்கு பக்கத்துல பிரபாசப்பட்டணம் போய் பார்த்துட்டு வந்தேன் இருக்கு பாருங்க அவருக்கு இந்த கட்ட வரல் இப்படியே ஆடிக்கிட்டே இருந்துச்சு போதும் கலியுகம் பிறக்க போகுது நமக்கு இன்னும் எல்லாம் போதும் இந்த உடம்பை தள்ளிரணும் கிருஷ்ணர் முடிவு கட்டிவிட்டார் பெரு தெரிஞ்சது அதன் வழியாக கிருஷ்ண பரமாத்மாவினுடைய ஆன்மா வைகுண்டத்துக்கு போய்விட்டது ஆமா வேற எங்கேயாவது அம்பு போட்டா அவர் இறந்திருக்க மாட்டார் யுத்தத்துல இத்தனை அம்பு பட்டத மேல இறந்தாரா என்னங்க கர்ணை விட்டு அம்பு அஸ்வத்தாமா விட்டு அம்பு துரோணர் விட்டு அம்பு பாட்டனார் பீஷ்மாச்சாரியார் விட்டு அம்பு ஒன்னும் பண்ணல கிருஷ்ணனை இந்த ஒரு வேடின் சாதாரணப்பட்ட ஆளு கால் பெருவரில் விட்டா முடிஞ்சு ஏன் துருவாச முனிவர் கிருஷ்ணர்கிட்ட வந்தாராம் கண்ணா உன் வீட்டுல சாப்பிடணும்னாராம் சாப்பாடு போட்டி துருவாசர் நிறைய பாயாசம் சாப்பிட்டாரா சாப்பிட்டு எச்சில் பாயாசம் மிச்சம் வச்சாராம் கிருஷ்ணா இதை எடுத்து உடம்பெல்லாம் தடவை கிருஷ்ண உடம்பெல்லாம் உள்ளங்கால் விரல்லையும் தடவாம விட்டுட்டானா அவர் சொன்னார் இது பெரிய மருந்து இது மேல எத்தனை அம்பு பட்டாலும் உன்னை ஒன்னும் பண்ணாதுன்னு போயிட்டாரான் இவன் திட்டம் தான் பண்ணியிருக்கான் ஒரு நாளைக்கு கணக்க முடிக்கணும்ல அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிக்கணும் கிருஷ்ண பரமாத்மா இருந்தால் நம்ம ஓடி போயிருப்பாரு அதனால வேண்டாம் அந்த இடத்துல அம்பு பாஞ்சு முடிஞ்சது அப்படியே அந்த உடம்பு கிடைக்கும் பிரளயம் வந்துச்சு தள்ளிக்கிட்டு போயிடுச்சு கிருஷ்ண உடம்ப பாதி எறிகிறதுக்கு முன்னால அப்படியே தண்ணி இழுத்து போயிடுச்சான் அதை கொண்டு போய் அப்படியே உட்கார வச்சாங்களாம் எங்க பூரி ஜெகநாதத்துல அதனால கை எரிஞ்சு போச்சு பாக்கி மட்டும் இருக்கான் கருக்குருவாய் நின்ற கண்ணனும் மாமேன்னு திருமூலர் திருமந்திரத்துல இதை பாடுறார் கருக்குருவாயின்னு என்ன அர்த்தம் கருக்கட்டைன்னு அர்த்தம் கலியு பிறந்து ஐயாயிரத்தி நூறு வருஷம் ஆச்சு பேர் சொல்ற எழுபதாயிரம் வருஷம் இருக்கு ஐயாயிரம் தான் ஆகிருக்கு இன்னும் இல்ல இப்பதான் களி பிறந்திருக்கு இப்பதே இந்த பாடு பட்டா இனிமே எந்த பாடு வர்றதுன்னு தெரியல மனுஷன் மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலேன்னு அது வர்ற இன்னைக்குத்தான் களி முத்தும் போல இருக்கு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால இதெல்லாம் அவரு பாடுறாரு அப்ப எதை பார்க்க வந்தார் நடராஜாவை பார்க்க வந்தார் பார்த்தார் அந்த மகிழ்ச்சி அந்த ஆட்டத்தை பார்த்தார் ஐயாயிரத்து சொச்ச வருஷத்துக்கு முன்னாலே மாணிக்க கூத்தனை வந்தில்லை கூத்தனை பூனுற்ற மன்றுள் புரிஷடை கூத்தனை சேனுற்ற ஜோதி சிவானந்த கூத்தனை ஆணைப்போர் கூத்தனை யார் உரைப்பாரு எநூத்தி நாப்பத்தி மூணு இது திருநெல்வேலி படைத்தல் இரண்டாவது அஞ்சு போகணும் சிதம்பரம் காப்பாற்றுவது வாழ்க்கையில என்ன முக்கியம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு அதான் படைச்சு இருக்க சரி என்ன அழிச்சு சொல்ல நமக்கு தைரியம் கிடையாது தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் ஆனாலும் என் பேரனுக்கு பேரனுக்கு பேரனுக்கு சாகுறேங்கிற கூத்தன்னு பேரு யார் சொல்றா திருமூலர் சொல்றார் செத்ததுக்கு அப்புறம் நீ பால் ஊத்துனா என்ன ஊத்தாட்டி என்ன பால் துளி பெய்யிலன் பல்லோர் படிச்சிலன் எது கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே உடம்புக்குள்ள நின்று புரிகின்றார் உடம்புக்குள்ளே தொண்ணூத்தி ஆறு பலகை தொண்ணூத்தி ஆறு பலகை என்ன தொண்ணூத்தாறு பலக தொண்ணூத்தாறு தத்துவத்தினாலே உடம்பானது இருபத்தோர் ஆயிரத்தி அறநூறு தங்க ஆணி தங்க ஆணி ஒரு நாளைக்கு நம்ம விடுற மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு ஒழுங்கா மூச்சு விட்டா பதினஞ்சு மூச்சா கூடவோ குறைஞ்சால விட்ட அர்த்தம் ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு மூச்சு ஒரு மணி நேரத்துக்கு தொள்ளாயிரம் மூச்சு கணக்கு சரியா ஒரு நாளைக்கு இருபத்தி மணி நேரம் தொள்ளாயிரம் காமிச்சு வச்சிருக்கான் ஒன்பது வாசல் அஞ்சு படி அஞ்செழுத்து இவ்வளவு எப்படி நம்ம உடம்பு அப்படியே சிதம்பரம் தெற்கு வாசல் வழியா சம்பந்த சுவாமி வந்து கும்பிட்டார் அது பெரிய வாசல் நாலு உள்ள சிறிய வாசல் அஞ்சு மொத்தம் ஒன்பது வாசல் தெற்கு வாசல் வழியா சம்பந்தர் வந்து கும்பிட்டார் மேற்கு வாசல் வழியா அப்பர் சுவாமி வந்து கும்பிட்டார் வடக்கு வாசல் வழியா சுந்தரர் வந்து கும்பிட்டார் பக்கத்துல உள்ள கிழக்கு வாசல் நடராஜாவுக்கு பக்கத்துல உள்ள கிழக்கு வாசல் வழியா மாணிக்க வந்து கும்பிட்டார் நாலு வாசல்ல நாலு பேர் வந்து கும்பிட்டாங்க என்ன அர்த்தம் அடைகிறதுக்கு நாலு ஒன்றதே பேரூர் என்னுடைய பிள்ளை அப்படி நினைச்சவர் சம்பந்த சுவாமி சற்புத்திர மார்க்கம் கடவுள் தலைவன் நான் தொண்டன் அதுக்கு பேரு தாச மார்க்கம் அப்படி நினைச்சவர் அப்பர் சுவாமி என்னுடைய தோழன் நான் அவருக்கு தோழன் சகமார்க்கம் சுந்தரமூர்த்தி சுவாமி கடவுள் என்னுடைய காதலன் நான் காதலி சண்மார்க்கம் மாணிக்க வாசக சுவாமி நாலு பேரு அதனால நாலு வாசல் வழியா வந்திருக்காங்க ஆளுக்கு ஒரு மார்க்கம் உள்ள போறதுக்கு நாலு வழி நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ இந்த ஊர் அண்டங்கள் ஓரேலும் அம்பொருப்பதியாக ஏழு அண்டத்திலையும் ஆடுறான் அது என்ன ஏழு அண்டம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்னி பிரமரந்திரம் உடம்புக்குள்ள ஏழு அண்டம் இதானே இதுக்குள்ளதான் ஆடிக்கிட்டு இருக்கான் வெளியிலையும் ஆடுறான் இங்கேயும் ஆடுறான் பண்டை ஆகாசங்கள் ஐந்தும்பதியாக வானா வான் மண் வலி ஒளி தண்ணீர் அஞ்சிலையும் ஆடுறான் சக்தி திரு அம்பலமாக நாடின்னு ஒன்னு முதுகு தண்டுக்குள்ள ஓடுது அதுக்குள்ள இருந்து ஆடிக்கிட்டு இருக்கான் கொண்டு பரஞ்சோதி கூத்துகந்தானே காஸ்மிக் பாருங்க ஆதி பரநாட அங்கை ஓதும் சடையாட உண்மத்த முற்றாட பாதி மதியாட பாரண்டம் மீதாட நாதம் ஓடாடினான் நாதாந்த நட ஆடினான் நாதத்தோடு ஆடினான் இது பாடல் இதுக்கு ரெண்டு இடம் அழகா சொல்றாரு அதை கட்டாயமா இங்க சொல்லணும் மூணு நாடி சொன்னேன் சூரியகலை சந்திரகலை நடுவுல ஓடுறது சுழுமுனை நாடி நாளைக்கு நூறாண்டு வாழ வழி அதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுவேன் என்பது இமயமலை ஓடுற மூச்சிருக்க இது இமயமலை என்பது வலது மூக்களை ஓடுற சூரியகலை இலங்கை இமயமலை இலங்கை இந்த நடுவில் ஓடுது பாருங்க சுழுமனை நாடி அது மேருமலை இது கண்ட்ரோல் பண்ற இடம் சிதம்பரம் இடைபிங்களை இலங்கை நடு நின்ற மேரு நடுவாம் சுழுனை திளைவனம் அதான் திளைவனம் ஒரு இல் அந்த நடுவில் இடைக்குறை கடவும் திளைவனம் கைகண்ட மூலம் அதான் இதுக்கு மூலம் சிதம்பரத்தில சிவலிங்கத்துக்கு என்ன பேர் தெரியுமா மூலட்டானேஸ்வரர் மூலம் படர் ஒன்றி என்னும் பரமாம்பரமே நான் அப்பவே ஒன்னு சொன்னேன் தமிழ்நாடு ரொம்ப பாக்கியம் பண்ண நாடு அப்படின்னு திருமூலர் சொல்றாருன்னு சொன்னேன் மாதவன் செய்த தென் திசை அப்படின்னு சேர்க்கலாரு சொல்றாரு திருமூலர் இப்ப சொல்றாரு பாருங்க கட்டாயமா சொல்லணும்னு இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு இந்த பாட்டு கண்டல்லப்பட்டுச்சு அது அம்பாள் திருக்கருணை ஒன்னு ஞாபகம் வச்சுங்க சத்தியமா நான் பேசல அம்பாள் ஞாபகப்படுத்துவா பேச்சு வரும் அவன் ஞாபகப்படுத்தலா பாட்டு வராது எல்லாம் கடவுள் திருவுள்ளம் அப்படியே ஓடிட்டு இருக்குன்னா எல்லாம் அவ பிக்சர் போட்டுக்கிட்டே இருக்கா நான் வாங்கி அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இன்னைக்கு எனக்கு ஆச்சரியம் இந்த பாட்டு ஆறு மணிக்கு கிடைக்கணும்னு கடவுள் திருவுள்ளம் ஈரான கன்னி குமரியே கன்னியாகுமரி எங்க இருக்கா கடைசியில விவேகானந்த சுவாமி வந்து கன்னியாகுமரியில இருந்து இந்தியாவை பார்த்தாராம் இந்தியாவை பூரா பார்க்கறதுக்கு எந்த இடம் சௌரியம் கன்னியாகுமரி தான் ஒன்பது ஆறு தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் இருந்திருக்கு மிக்குள்ள வெப்பு ஏழு ஏழு மலை இருந்திருக்கு இப்ப எத்தனை எனக்கு தெரியல ஏழு மலை வேறான வேத ஆகமே பிரத்தலால் தென் திசை வையகம் சுத்தமே மாறாத தென் திசை தென் திசை தான் உலகத்திலே ரொம்ப சுத்தமான திசை இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது பாட்டு கண்ணி குமரியே காவிரி வேறான வெற்பேழுள் வேதாகமே பிரத்தலால் தெந்திசை, வையகம் சுத்தமே ஆறு மதங்கள் சொல்றீங்க பிள்ளையார்கும்பட்டா கானாபத்தியம் முருகன் தான் எல்லாம்னு சொன்னா கௌமாரம் சிவபெருமான் தான் எல்லாமன்னு சொன்னா சைவம் திருமால் தான் எல்லாம் வைணவம் பராசக்தி தான் எல்லாம் என்றால் என்றால் சௌரம் எங்கள் சிவபெருமான் தான் ஆறு முகத்தில் அதிபதி நான் என்றும் அருசமய சாத்திரப் பொருளோனே அறிவுள் அறிவார் குணக்கடலோனே குரு முனிவனே துமுத்தமிழோனே குமரகுரு கார்த்திகை பெருமாளே திருப்புகள் அறு சமயத்துக்கு சாத்திரன் முருகப்பெருமான் அதிபதி என்ன சார் இன்னும் அஞ்சு பகம் அஞ்சு முகம் நீங்க இப்ப முடிக்க போற நேரத்துல ஒண்ணு எக்ஸ்ட்ராவா வருதே ஆமா நாலு பக்கம் நாலு மேல ஒன்னு கீழே இருக்கிற நம்மளை பார்க்கறதுக்கு கீழ் நோக்கிய முகம் அதோ முகம் ஒண்ணு ஐந்து முகத்தோடு அதோ முகமும் தந்து திருமுகங்கள் ஆராகி செந்தளற் ஒரு முகமாய் தீப்பொரியாறு உய்ப கந்தர் களிவண்பா குமரகுருவர சுவாமி அஞ்சு வயசில் பாடினது அஞ்சு முகத்தோட கீழே பார்க்குற முகம் அதோ முகம் அந்த ஆளு அதோ கதியா போயிட்டேன் என்ன அர்த்தம் கீழே விழுந்துட்டேன் அதோ முகம் கீழ் நோக்கிய முகம் ஆறு முகம் ஆறு முகத்தில் அதிபதி நான் என்றும் சமய குருவரன் நான் சமயங்களுக்கெல்லாம் குருநாதன் நான் என்றும் திரு அம்பலத்துலே தெற்கிலே உள்ள சிற்றம்பலத்திலே வேறின்றி அண்ணல் விளங்கி நின்றானே இதற்கு சமானமாக வேறு எந்த இடமும் இல்லாமல் சிதம்பரத்திலே எம்பெருமான் ஆடி நிற்கிறான் மூணாவது அடித்தல் குற்றாலம் உளரோ எப்ப உயிர் கொண்டு போம்பொழுது யாரு வர்றா அப்பர் சாமி உயிர் கொண்டு விட்டு போற பொழுது மறக்காதே குற்றாலத்தான நினை உற்றாரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றால துறை கூத்த நல்லால் நமக்கு மாணிக்க வாசகசாமி குற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றால தமர்ந்து குற்றால தமர்ந்துறையும் கூத்தாவுன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே சிவபெருமானே நீ கண்ணு குட்டி நான் தாம் பசுமாடு தனியாயம் நீ கண்ணுக்குட்டியின் நாம் பசுமாடு கண்ணுக்குட்டியை பிரிஞ்ச பசுமாடு மாதிரி நான் அள வேண்டும் மதுரையிலே கருமுத்து தியாகராச செட்டியார்னு ஒரு ஆலை அதிபர் பதினாறு ஆலைகள் வைத்திருந்தவர் கல்வி சாலைகள் வைத்தவர் மதுரைக்கு கல்வியை கொண்டு வந்த புண்ணியம் மூன்று பேருக்குரியது அதுல முக்கியமானவர் இவர் படிச்சுட்டு அது ஒரு அறுபது ஏக்கர் இடம் சுத்தி வந்தா திருவாசகத்தில் பாதி முற்றுவதாக இருக்கும் படிச்சுக்கிட்டே போவாங்க அவ்வளவு ஈடுபாடு திருவாசகத்துல குற்றாலத்தில் ஒரு பங்களா வாங்கினார் செட்டியார் அந்த பங்களாவுக்குள்ள அருவி வரும் இவங்க வீட்டில் அருவி உள்ளுக போய் குளிச்சுட்டு வர்றான் எண்பத்தேழு வயசு என்னமோ அவருக்கு மகன் அங்கிருந்து புறப்பட்டு மதுரைக்கு போயிட்டு இருக்கார் இவர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறார் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டார் தேய்ச்சிக்கிட்டு நடந்து வர்றார் எங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அருவி அதுல குளிக்கிறதுக்கு அப்படியே உட்கார்ந்தார் குற்றாலத்தில் திருவாசகம் படிச்சபடி அந்த வயசில் முடிஞ்சு வாழ்க்கை முழுக்க திருவாசகத்தை பிடிச்சார் ப்ப உயிர்கொண்டு போம்பது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றாராருளரோ லயக்கூத்துன்னு அதுக்கு பேரு குற்றாலத்து கூத்துக்கு பேரு லயக்கூத்து லயம்னா ஒடுக்கம்னு அர்த்தம் அதனாலதான் அதை அழித்தல்ல கொண்டே கொடுத்தேன் ஆலயம்னா என்ன ஆன்மா ஒடுங்கி லயப்படக்கூடிய இடம் இது லயக்கூத்துங்கிறார் திருமூலர் ஒக்கம் அந்தாடுதல் எழும்பணிந்து ஆடுவது வாறான் எலும்பணிந்து ஆடுவது லயகுத்து வா இப்படி சொல்றேன் லய குத்து சி சி என்ன எல்லாம் ஒடுங்கி சி மட்டும் மிச்சம் இருக்கும் சிவாய நம்ம நம்ம கலண்டு போயிடும் வாவுக்குள்ளே சேரும் வா என்ற அருள் சிவத்துக்குள்ளே சேரும் சிவபெருமான் மட்டும் நிற்பாரா அதுதான் குற்றாலம் நிலம் நீரில் ஒடுங்கும் நீர் தீயில ஒடுங்கும் தீ காற்றில ஒடுங்கும் காற்று வானத்தில ஒடுங்கும் வானம் நடராஜாவுக்குள்ளே இருக்கும் இவர் மட்டும் மிச்சம் அதுதான் லயம் ஒடுக்கம் சுந்தர பேரு ஒடுக்கிக் கொள்வது சுந்தரம் சுந்தர ஏன் அதான் ஓய்வு கொடுக்குது குழந்தைக்கு பால் கொடுத்து தொட்டியில் போடுறீங்க ஓய்வு கொடுத்து போடுறது இதுதான் ஒடுக்கம் அப்புறத்து அப்பாலும் உண்டென்ற சக்தி சதா சிவத்து உச்சி மேல் சதா சிவத்து உச்சி மேல் கண்டங்கரியான் கருணை திருவுரு கொண்டு அங்கு உமை காண கூத்துகந்தானே குற்றாலத்திலே உமை அவள் காண மறைத்தல்வர் சேக்குது ஆனால் கதவே கிடையாது உள்ள போக முடியாது நடராஜா ஆட காரைக்காலையார் பாட இரவாத இன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் வரவாமை வேண்டும் அது மட்டுமில்ல வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் உன் நடியின் கீழ் இருக்க என்றார் நீ ஆடிக்கிட்டே இருக்கணும் உன் திருவடையில உட்கார்ந்து நாம் பாடிக்கிட்டே இருக்கணும் நடக்குது கால மேலே தூக்கிய ஸ்தலம் ஊர்த்துவ தாண்டவம் அங்கே நடக்குது குரு குனிக்கும் உருவம் அரு உரு ஆவதும் அந்த அருவை அருவாயிருக்கக்கூடிய பெருமான் உருவடிவம் எடுத்தால் நடராஜா உருவாயிருக்கக்கூடிய பராசக்தி அருவாக மாறினால் அது திருப்பெருந்துறை திருப்பெருந்துறையிலே அம்பாளுக்கு திருமேணி கிடையாது ரெண்டு கால் தான் ஓரத்துல தெரியும் திருமே அணி கிடையாது உரு அருவாக மாறும் அரு மாறும் பக்குவத்துக்கு தகுந்தா போல கும்பிட்டுக்கலாம் முதல்ல உரு அப்புறம் அருகுரு அப்புறம் அரு முதல்ல ஒரு உருவம் வேணும் இந்த உருவத்தை வச்சு கும்பிடுறோம் அப்புறம் சிவலிங்கத்தை வச்சு கும்பிடுறோம் இன்னும் பக்குவப்பட்டுட்டா கண்ணம் மூடிக்கிட்டு நம்மளா மனசுக்குள்ள நினைச்சு கும்பிடலாம் உருவாய் அப்புறம் அறுவாய் நடுவில் அரு உருவாய் அவ்வளவுதான் உருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஒரு ஊர்ல இருந்த பாட்டை சொன்னேன் அவர் இந்த பாட்டை சொல்லுங்க சார் நான் எழுதி வாங்கிக்கிறேன் எனக்கா ஆச்சரியம் எத பெரிய பக்தன் போட்டிருக்கேன்னு ஏன்னு கேட்டேன் கடைசி வரி ரொம்ப முக்கியம் சார் என்னது வருவாய் அருள்வாய் வருவாய் அருள்வாய் ஆனா பாய் மனுஷா நீ வருவாய் அருள்வாய்ங்கிற அருள் பண்ணுங்கிற இவன் பண்ணிட்ட குருவாய் குருவாய் வருவாய் வருவாய் வருவாய் வேற வேலையே கிடையாதா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நாம் பரவாயில்ல நீ என்ன தேனாலும் சொல்லு பாட்டு நெருப்பு தெரிஞ்சு தொட்டாலும் சுடும் தெரியாமல் தொட்டாலும் சுடும் கடவுளை தெரிஞ்சு கும்பிட்டாலும் புண்ணியம் தெரியாம கும்பிட்டாலும் புண்ணியம் கும்பிடுங்க எப்படியாவது கும்பிடுங்கள் உரு அருவாகும் உமையவள்தானே உரு அருவாகும் உமையவள் தானே அதான் திருப்பெருந்தொடி பக்குவமாயிட்டா பராசக்தி கூட அருவமாய்த் தெரிவாள் நீடும் சிரசுடை பன்னிரண்டுலம் இதுக்கு மேலே பன்னண்டுங்குளம் துவாத சாந்த தலம் ஓடும் உயிரெழுத்து ஓங்கி உதித்திட நாடுமின் நாதாந்த நம்பெருமான் உகந்து ஆடும் இடம் திரு அம்பலந்தானே மறைவாக ஊர்த்துவ தாண்டவ மேல கால தூக்கிட்டார் அது இந்த இடத்துக்கு போகுதான் பன்னெண்டு அங்குலத்துக்கு மேலே ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு நம்ம மூளையில இப்போ ஒரு ஆய்வு ஒரு இங்கிலீஷ் மெடிக்கல் ஜேனல்ல பார்த்தேன் மூலையில முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு இருக்கான் ரொம்ப பேருக்கு மூளையே இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வந்துடுது அது வேற விஷயம் எங்கூர்ல ஒரு பையனுக்கு மூளை காய்ச்சல் வந்துருச்சு அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு ஏன்னு கேட்டேன் மூளை இருந்தா தானே மூளை காய்ச்சல் வரும் என் பிள்ளைக்கு மூளை இருக்குன்னு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேங்கிறாரு அந்த ஆளை என்ன பண்றது பையன் தவிச்சுட்டேன் இப்ப வயசு அறுபத்தி ரெண்டு நல்லா இருக்கான் அது வேற விஷயம் மூளைக்கு ரெண்டு பகுதி உண்டா முன்பகுதி பின்பகுதி இந்த கெட்ட விவகாரங்கள் பூரா பின்பகுதியா நல்ல விவகாரங்கள் ஆண்டவன கும்பிடுறது உதவி செய்கிறது இரக்கம் கருணை தயை கொடை இதெல்லாம் முன்பகுதியா இந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குமா அதனாலதான் விபூதி எங்க பூசறான் இங்கே பூசுறான் சந்தனா குங்குமம் இங்கேயா பூசறான் விபூதி இந்த இடம் முக்கியமா இந்த இடம் விபூதி பூசினாலும் குங்குமம் வைத்தாலும் மூல செயல்படும் நல்ல சிந்தனைகள் உண்டாகுங்கிற இங்கே விபூதி பூசனா நல்ல சிந்தனைகள் உண்டாகும் நற்சிந்தனை உண்டாகும் டாக்டர் ஜேனல் எடுத்து காமிச்சார் எனக்கு ஒரே ஆச்சரியம் நம்மளால எப்பவோ சொன்னா காரணம் சொல்லல நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்கோம் நெற்றிக்கு நேருவழி உற்று உற்று பார்க்க ஒளிவடும் மந்திரம் நெற்றிக்கு நேரு புருவத்தடைவழி உற்று உற்று பார்க்க ஒளிவடும் மந்திரம் தியானம் பண்ற பொழுது பாடுற எந்த இடத்துல வச்சுக்கோ நடராஜ வடிவா அங்க தெரியும் வெளிய வேண்டாம் அங்கே தெரியும் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடம் சிற்றம்பலம் என்று தேர்ந்து கொண்டேனேன் கடைசி நிறைவு அருளல் ஆக்கல் திருநெல்வேலி காத்தல் சிதம்பரம் அளித்தல் குற்றாலம் மறைத்தல் திருவாலங்காடு எல்லா வினைகளையும் அழித்து ஆன்மாவை தன்னோடு இணைத்துக் கொண்டு பராசக்தி எல்லாவற்றையும் ஆண்டவனோடு கலக்கச் செய்வது அருளல் அது மதுரை பாடல்கள் ஆனந்தம் பல்லியம் ஆனந்தம் வாட்சியம் ஆனந்தமாக அகில சராசரம் ஆனந்தம் ஆனந்த கூத்துகந்தே எங்க ஆனந்தம் பத்தாதா என்ன கழிப்பு மகிழ்ச்சி ஆனந்தம் மூணு பேரை வேற வயிறு ஆற சாப்பிட்டேன் இருபத்தி நாலு இட்லி ஏழு தோசை அப்படின் நல்லா சந்தோஷமா இருக்கு இது கழிப்பு சொல்றான் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை அப்ப சாப்பாடு சாப்பிடுற பாருங்க இதெல்லாம் கழித்திருப்பது இது உடம்புக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஜாய் வச்சுக்கலாமா அது மகிழ்ச்சி மனசுக்கு மகிழ்ச்சி கச்சேரி கேட்டேன் நல்லா இருக்கு ஒரு டான்ஸ் பார்த்தேன் ஆகாரம்ப நல்லா இருக்கு மனசுக்கு மகிழ்ச்சி உடம்புக்கும் மனசுக்கும் ஆன்மாவுக்கும் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி ஆனந்தம் வித்தியாசப்படுத்தணுமே புலஷர் வேற ஜாய் வேறு பிலிஸ் வேறு ஆனந்தம் ஆனந்தம் சுவாமி சித்பவானந்தா கமலாத்மான விவேகானந்தா ஏன் ஆனந்தம் பேர் வச்சாங்க அடைந்து ஆன்மா சந்தோஷப்படுது பாரு பாட்டு ஆனந்தம் அகில சராசரம் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்த கூத்துகந்தே அவன் ஆட்டம் ஆனந்தம் ஏதோ நம்மளுக்கு அப்படி பாடுறார் திருமோலர் வேதங்கள் ஆட மிகு ஆகமம் ஆட கீதங்கள் ஆட கிளர் அண்டம் பூதங்கள் ஆட புவனம் முழுதாட நாதங்கொண்டாடினான் ஞான ஆனந்த கூத்து ஞான ஆனந்த கூத்து ஞானமயமான கூத்து வேதங்கள் ஆடின ஆகமங்கள் ஆடின கீதங்கள் ஆடின அண்டங்கள் ஆடின பூதங்கள் ஆடின புவனம் முழுது ஆட நாதம் கொண்டாடினான் ஞான ஆனந்த கூத்து ஏன் சார் இந்த இது வந்து மதுரை சொல்றீங்களே எப்படி எப்படி 2.725. வேதங்கள் பாட்டு அதுக்கப்புறம் ஒன்பது இப்போ மதுரை அருளல் அப்படின்னு நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் நாலாவது பாட்டு சதானந்த சக்தி மேல் சக்திக்கு முடிவு கிடையாது சதா ஆனந்தம் கொடுப்பவள் அவளை மேலாக வைத்துக் கொண்டு ஆனந்த பராசக்தியை மேலானவளாக வைத்துக் கொண்டு தேன் தரக்கூடிய ஆனந்த நடனம் எம்பெருமான் ஆடுகிறான் எந்த ஊர்ல எல்லா ஊர்லையும் வலது கால ஊன்றி அப்படியா சரிதானா இடது கால தூக்கி ஆடுற பெருமான் நான் இப்ப கேட்கிறேன் ஊன்ற காலுக்கு பலம் அதிகமா தூக்குற காலுக்கு பலம் அதிகமா ஊன்ற காலம் ஒழுங்கா இருந்தாத்தூக்குற கால தூக்க முடியும் இல்லன்னா விழுந்துருவான் பலம் யாருக்கு ஊன்றுகிற காலுக்கு எல்லா ஊர்லையும் சிவம் முக்கியம் வலது கால ஊன்றி இடது கால தூக்கி ஆடுறார் எல்லா ஊர்லையும் மதுரையில் மட்டும்ராசக்திக்கு மதிப்பு கொடுத்து இடது கால ஊன்றி வலது கால தூக்கி ஆடுற சக்தி மேல் தேனுந்தும் ஆனந்த மாடனங் கண்டீர் ஞானம் கடந்து நடஞ்செய்யும் நம்பிக்கு அங்கு ஆனந்த கூத்தாட ஆடரங்கானதே ஞானங் கடந்த நம்பி அவனுக்கு ஆனந்த கூத்தாடை அது ஆனந்த எங்கே கல்யாண ஆனந்தம் மதுரை எப்படி கல்யாண சுந்தரேஸ்வர பெருமான் கல்யாணம் சக்தியும் இணைந்து ஆன்மாக்களை தங்களோடு சேர்த்துக் கொள்வது அந்த ஆனந்த கூத்து எல்லாத்துக்கும் இந்த கூத்து அடிப்படை நடராஜ பெருமான் தரிசிக்க முத்தி திருவாரூர் காசியில் இறக்கமுத்தி திருவண்ணாமலை நினைக்க முத்தி தரிசிக்க முத்தி நடராஜாவை பார்க்கணும் பார்த்தா என்னாகும் ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்படும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக மனம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவிகமேயாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்க்கிறார் நடராஜ பெருமானை பார்த்த அப்படிகள் கண்ணீர் விட்டு பாடுகிறார் இவனை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே மாணிக்க பெருமானுக்கு எல்லாம் நடராஜாதான் கடேசி வரைக்கும் எல்லாம் சிதம்பரம் தான் அவருக்கு ஐக்கியமானதன் சிதம்பரம் வல்லற் பெருமான் வாழ்ந்த இடம் வடலூராக இருந்தாலும் பார்த்த இடம் சிதம்பரம் அவர் எப்படி கையெழுத்து போடுவார் தெரியுமா ராமலிங்கம் பிள்ளை சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளைன்னு கையெழுத்து போடுவார் பிறந்த ஊர் மருதூர் சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை ஏன் நான் வாழ்க்கப்பட்ட ஊரு சிதம்பரம் பண்டாட்டி வாழ்க்கப்பட்ட ஊர் பேர்தானே எழுதுவா சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளைன்னு எழுதுவார் அந்த சிதம்பரம் உடம்புக்குள்ளே இருக்குங்கிறாரு இந்த இடம் சிதம்பரம் அவரு ராமலிங்க சுவாமி இந்த புருவ மத்திய ஸ்தானம் சிதம்பரம் இங்கேதான் நடனம் ஆடுகிறது அப்படிங்கிறாரு தன்னையரின் துன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேங்கிறாரு சிதம்பரம் அப்படிப்பட்ட திருத்தலம் மே மாசம் ஒன்னாம் தேதி சிதம்பரத்துல இந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நிகழ இருக்கிறது பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட சண்டை போட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போய் முடிச்சு இப்போ கும்பாபிஷேகம் சிதம்பரத்துக்கு ஒரு பெரிய புண்ணியம் உண்டு உங்களுக்கு தெரியுமா திருப்புகள் பாடுறீங்களே இவளது திருப்புகள் பாட்டு வெளியில வந்ததுக்கு காரணம் சிதம்பரம் சிதம்பரத்திலே மூவாயிரம் பேர் தீட்சிதர்கள் தில்லை மூவாயிரம் கோயில் அவங்களுக்கு சொந்தம்னு அந்த காலத்தில் குடிச்சு சொல்றாங்க கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்துருச்சு அப்பவே இப்போ சுமார் நூறு வருஷத்துக்கு முன்னால கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாலு கடலூர் கோர்ட்ல கேஸ் சிதம்பரத்தில் உள்ள ஆட்கள் தீட்சிதர்கள் எங்களுக்கு தான் கோயில் சொந்தம் நாங்க ரொம்ப நாளாக இங்க பூஜை பண்றோம் அரசாங்கம் அதெல்லாம் கிடையாதுங்குது ரெக்கார்டு கொண்டாங்குது இவங்க எந்த ரெக்கார்டை கொண்டே காட்டுவாங்க ராஜா என்ன எழுதியா கொடுத்தா அந்த காலத்துல ஒன்னும் வழி இல்லை என்ன செய்யறது ஒரு தீட்சிதர் ரொம்ப கெட்டிக்கார தீட்சிதர் திருப்புகள் புத்தகத்தை கொண்டே போட்டார் புஸ்தகம் இல்லை அந்த காலத்தில் ஏடுதான் திருப்புகள் ஏற்ற கொண்டே போட்டார் இது என்னன்னு கேட்டான்னு ஜட்ஜு திருப்புகள் இந்த பாட்டை எடுத்து பாருங்க தில்லை மூவாயிரம் வழிபாடு செய்யக்கூடிய சிதம்பரம்னு பாட்டு இருக்கு இது என்ன திருப்புகள் இது யாரு பாடினது அருணீர்நாத சுவாமி எப்ப பாடினார் பதினைந்தாம் நூற்றாண்டு ஓ பதினஞ்சாம் நூற்றாண்டிலேயே தில்லை மூவாயிரவர்கள் வழிபடக்கூடிய சிதம்பரம் என்று பாடியிருப்பாரே ஆனால் இந்த கோயில் அவங்களுக்குத்தான் சொந்தம்னு அப்போ தீர்ப்பு கொடுத்து கடலூர் கோர்ட்டில் கடலூர் கோர்ட்டில் ஒரு கர் இருந்தார் சுப்பிரமணியல எடுத்தாரு கோ கேட்டதுக்கு。எல்லாருக்கும் அவருக்கு ஆச்சரியம் ஒரு பாட்ட வச்சு தீர்ப்பு வாங்கிவிட்டாங்க எங்க ஒரு ஏழு எட்டு பாட்டு இருக்கு ஆயிரத்தி இருநூத்தி எண்பது திருப்புகள் பாட்ட அந்த புண்ணியவான் தேடி எடுத்து புஸ்தகமா போட்டாரும் சுப்பிரமணிய பிள்ளை அவர் மகன் செங்கல்வராய பிள்ளை உரை எழுதினாரு அதியார் சாமி உலகத்துக்கெல்லாம் பரப்பினாறு சிதம்பரத்து பாட்டு திருப்புகளை நமக்கு கொடுத்தது மணலை அவதாரம் இனி உனது அவயம் எனது உடலும் இனி உடல் விடுக முடியாது அடிமையுள் அடிமை கடுகி உன் அடிகள் தருவாயே விடுதிகள் மரகத வடிவிமதி முன் அருளும் முருனே விரிதலம் எரிய குளகிரி நெறிய விசை மயிலில் வருவோனே எழுகடல் குமர அவுணர்கள் உயிரை இறை அயிலை உடையோனே இமயவர் முனிவோர் பரவிய புலியூரில் நடமருவு பெருமாளே புலியூர்னா என்ன பெரும்பற்ற புலியூர் சிதம்பரம் அங்க பாட்டு நம்ம இவ்வளவு நேரம் சிதம்பரத்தில் இருந்தோம் இருந்து கேட்ட பெருமக்களுக்கு நன்றி